கேட்டாங்க ஜனக மகாராஜாங்கிறது ஒரு நபர் இல்லை சீதையினுடைய தந்தையாக இருந்தவர் சீதை அப்புறம் அவருடைய தங்கை ஊர்மிளை ரெண்டு பேருக்கும் தந்தையாக இருந்தது குஷத்துவன் அவருடைய தம்பி இது ஒரு ஜனக மகாராஜா மிதலாபுரி தான் அவர்களுக்கு தலைநகரம் இன்னொரு ஜனக மகாராஜா யாக்யவல் கியரிடத்திலே பாடம் கற்றவர் என்ன ஆச்சரியம்னால் அந்த யாக்ஞவியருடைய ஆசிரமத்தில் காந்தி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் பாடம் வேதாந்த பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ பொன்னிலம் மாதராசையில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பிரம்மச்சாரிகள் ரொம்ப பேர் படிக்கிறாங்க துறவரம் ஏற்றவர்களும் ரொம்ப பேர் படிக்கிறாங்க ராஜாவும் தினந்தோறும் போய் அங்கே உட்கார்ந்து பாடம் படிக்கிறார் இடையில அவருடைய அந்த குரு பக்தியை ஜனக மகாராஜாவருடைய குரு பக்தியை சோதித்து பார்க்க வேண்டும் மற்ற பிரம்மச்சாரிகளுக்கு சன்னியாசிகளுக்கு அவருடைய குரு பக்தியை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே யாக்ஞ வாக்கியர் ஒரு ஒரு ட்ரிக் பண்ணுறார் திடீரென்று பெரிய மழை பெய்கிறது மழை பெய்யும் பொழுது திடீரென்று என்னது பெரிய வெள்ளம் போகிறது புயலெல்லாம் அடிக்கிது தீப்பற்றி எரியுது நகரமே தீப்பற்றி எரியுது இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் அவர்களுடைய காயப்போட்ட துணிமணிகளை பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும் என்று பாடம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஓடி போய்விட்டார்கள் எல்லாம் ஆனால் ஜனங்கமகாராஜா மிதிலாபுரி தீப்பற்றி எரிகிறது மிதிலாபுரிக்கு ஒரு துன்பம் துயரம் வரும் என்றால் முதல்ல கவலைப்பட வேண்டியது யார் தான் ராஜா தான் அவர் அந்த இடத்தை விட்டு அசையில் பாடத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கருவிகரணங்கள் அடங்க இருக்கிறார் அவர் அவையில் பார்க்கும் எப்படி இருக்கிறாரு கம்பீரமாக இருக்கிறார் எல்லா கடமைகளையும் செய்கிறார் ஒரு அரசனாக ஒரு தாய் தந்தைக்கு தாய் தந்தையாக அந்த நாட்டினுடைய எல்லாவற்றிலும் மிகச்சிறப்பாக அவர் செய்கிறார் ஆனால் இங்கே வந்தவுடனே அனைத்தும் அடங்கப்பெற்று ஒரு மாணவனாக அமர்ந்திருக்கிறார் குரு இருக்கிறப்ப அந்த விபத்து நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவர் அதற்காக எந்த சலனையும் சலனத்தையும் காட்டவில்லை அப்போ ஜனங்களுக்கு சித்திகள்லாம் கிடையாது இங்கே இருந்து கொண்டே மிதிலா நகரத்தில் பற்ற தீயை அணைக்கக்கூடிய சித்திகள்லாம் கிடையாது பாடம் படித்து முடித்து விட்டு அப்புறமா அது என்ன ஆனால் உண்மையில் அங்கே ஒன்றும் போய் பார்த்தா இவர்கள் துணிமணியை காயப்போட்ட துணிமணிலாம் தேடுறதுக்கு போனாங்களே எடுத்து வைக்கணும்னு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க வைக்கப்பட்டு வந்துட்டாங்க என்னென்னா அங்கே தீயும் மற்றளவு ஒன்றும் நடக்கிற வெறும் வதந்தி என்பதை கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க வந்து வெக்கப்பட்டு வந்து அமர்ந்து கொண்டார்கள் குருவானவர் அவர்களுக்கு ஜனக ஜனக மகாராஜனுடைய மேன்மை எடுத்து விளக்குகிறார் இது இன்னொரு ஜனக மகாராஜா அஷ்டாவக்கரை அவருடைய தந்தையார் அந்த ஜனக மகாராஜனுடைய அவையிலே ஒரு கற்றறிந்த சான்றோன் அங்கே இருக்கக்கூடிய பல புலவர்களையும் வாதத்தின் திறமையினாலே வெற்றி கொண்டு வேதசாஸ்திரங்களை தர்க்கம் செய்து வெற்றி பெறுகிறார் அப்படி அந்த ராஜா அந்த அஷ்டாவக்கரருடைய தந்தை வேதத்தில் கைதேர்ந்த வேத சாஸ்திரிகள் அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது இந்த அஷ்டாவக்கரர் கருவில் இருக்கிறார் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த தன்னுடைய மனைவிக்கும் அவர் பாடம் சொல்கிறார் அப்பா பாடம் சொல்கிறார் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணுது அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போது பத்து மாதம் ஆகும் குழந்தை பிரசவமாகறதுக்கு இது ரொம்ப நாள் அந்த பாடம் கேட்டு கேட்டு வந்ததுனால தகப்பன் பாடம் சொல்கிறார் தாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு ஸ்டேஜில் என்ன சில நேரங்களில் அவசர அவசரமாக சொல்கிற நேரங்களில் சில இடங்களில் பிழைங்கூட வந்துடுது தகப்பன் சொல்கிற கஷ்டாவுக்கருடைய தந்தை சொல்கிற அந்த பாடங்களில் வேத பாடங்களில் சில கோ சில தவறுகள் குறைகள் இருக்குது அதை கருவாக இருக்கக்கூடிய குழந்தை உள்ள இருந்தே சப்தம் அழுப்பி என்ன சொல்லுது அப்பா நீங்கள் முதல்ல சொன்னது வேற இது வேற அப்படின் சொல்லி மாற்றி சொல்லுச்சு யாருக்கு மனசு பொறுக்கும் சும்மா இருப்பாங்களா அவருக்கு சர்ற கோபம் வந்துருச்சு இன்னும் நீ வெளியவே வரலை உலகத்துக்கே இன்னும் அறிமுகமாகலை வெளியே வந்து உனக்கு எட்டு வயசாகி அக்ஷர அபியாசம் செய்து பூணெல்லாம் போட்டு உபநயனம் பண்ணி அதுக்கப்புறம்தான் நீ என்ன படிக்க வரணும் வேதம் படிக்க வரணும் அதுக்குள்ளே வேதம் எல்லாம் படித்ததாகவும் அதில் நான் சொல்கிறதில் குறை வேற சொல்கிறீங்கன்ட்டு ஒவ்வொரு முறை அந்த குழந்தை குறை சொல்கிறப்ப ஒரு தடவை எட்டு முறை அந்த குழந்தை என்ன பண்ணது தகப்புன்னு சொன்ன பாடத்தில் குற்றம் கண்டுபிடிச்சி சொல்லித்தான் எட்டு முறை சாபம் பெற்றார் அப்போ குழந்த பிறக்கிறப்ப அஷ்ட கோணில் எட்டு விதமான அங்கங்கள் என்ன பண்ணு குறையாக பிறக்க பிறக்கிறது என்ன ஆச்சரியம்னா அவர் பிறக்கும் சமயம் அவங்களுடைய தகப்பனார் அங்கே வீட்டிலே இல்லை அரண்மனைக்கு கடைசியில் போனார் ஜனகனுடைய அரண்மனைக்கு போனவர் அப்புறம் திரும்பி வரலன்றது செய்தி அம்மாக்காரி சொல்கிறார் இந்த மாதிரி உங்கள் அப்பா காணலை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க கடைசி அரண்மனைக்கு போனதாக கேள்வி திரும்பி வரவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆளான உடனே அரண்மனைக்கு போகுது ராஜாட்ட விவாதம் பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சான்றோர் பெருமக்கள் இருப்பாங்களே கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் அவர்கள்தான் அவன் எங்களோடு தோற்று அவனை சிறையிலே அடைத்திருக்கிறோம் அப்படின்ற அப்போது அவனை விடுவிக்க வேண்டும் என் தந்தையை விடுவிக்க வேண்டுமென்றால் என்ன நிபந்தனை எங்களை மீண்டும் வாதத்திலே யார் வெற்றி கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அவரை விடுவித்துக் கொள்ளலாம் அஷ்டாவக்கிற சும்மா இல்லை என்ன வாதத்தினாலே அத்தனை கற்றறிந்த சான்றோர்களை வாதத்திலே வென்று தகப்பனை என்ன பண்ணுறாரு மீட்டெடுக்கிறார் மீட்டெடுத்த உடனே அப்போ தகப்பனுக்கு எப்படி இருக்கும் மனசு இந்த குழந்தைக்கு போய் நாம் என்ன கொடுத்துட்டோம் சாபம் கொடுத்துட்டோமே குழந்தை வேணும் இல்லையா எதுக்கு குழந்தை வேணுன்றாங்க அந்த நிரூபித்து காட்டிடுச்சு இல்லையா அப்புறம் ஓய் ஒரு குளக்கரையில் கூட்டு போய் அந்த அந்த பிள்ளைக்கு சாப நிவர்த்தி செய்து வைக்கிறார் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு மூழ்கி முடிஞ்சவுடனே ஒவ்வொரு அங்கங்களாக நிவர்த்தி செய்து மீண்டும் பரிபூர்வமாக வருகிறது அந்த அஷ்டாவக்கரர் ஜனகனை சந்திக்கும் பொழுது அவனுக்கு செய்த உபதேசம்தான் அஷ்டாவக்கர கீதை அப்போ அந்த ஜனகனும் எது கிடையாது அஹ் சித்திகள் பெற்றவர் கிடையாது ஆனால் இந்த அஷ்டவக்கர கீதை என்ற ஞானத்தை அஷ்டவக்கர முனிவரிடத்திலே முழுமையாக கற்றுத் தேர்ந்தார் அப்ப ஞானம் பெற்றார் அப்படின்றது அவருடைய அர்த்தம் இன்னொரு ஜனக மகாராஜா எனது ஞான வாசிட்டத்துல வரக்கூடிய ஜனக மகாராஜா சுகமகர்ஜி தான் பெற்ற அந்த ஞானத்தை உறுதி செய்வது கொள்வதற்காக தன் தந்தை வேதவியாசரின் கட்டளை கிணங்க எங்கே போகிறார் மிதராபுரி போறார் அரண்மனை வாசல்லையே நிறுத்தப்படுறார் என நிறுத்தப்பட்டால் உள்ள அனுமதி கிடையாது காவலர்கள் நிறுத்தி விட்டு சொல்கிறாங்க யார் வந்திருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி சுகன் வந்திருக்கேன் வேதவியாசருடைய மகன் சொல்லுவேன் அப்படின்னு உள்ளே போய் ராஜாட்ட சொல்லியாச்சு ஓ அப்படியா இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ட்ட எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு என்னது அவர்களை அவரை சந்தித்து குரு உபதேசம் பெறுவதற்காக வந்திருக்கிறோம் பெ வந்த உடனே அவன் ஒண்ணுமே சொல்லலை யாரு காவலாளி எந்த பதிலும் சொல்லவில்லை இவரும் எதையும் கேட்டுக்கல பதில் இருந்தா காவலாளி என்ன பண்ணிருப்பார் சொல்லியிருப்பார் போயிட்டுவான்னு சொல்லியிருப்பாரு இல்லை உள்ள போல்லிருப்பாரு எதுவுமே சொல்லலை இவரும் கேட்கல ஒரு வாரம் உடன்தான் அங்கேயே இருக்கிறார் அண்ணன் ஆகாரங்கள் எதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே இருக்கார் அப்போ ஜனகர் கேட்கிறார் என்ன அந்த வந்திருந்த அந்த பையன் போயிட்டானா இருக்கானா இருக்கான் ராஜா என்ன பண்ணால் ஏதாவது பேசுனான்னா ஒன்றும் பேசல அப்படியே இருக்க நின்ன இடத்துல அப்படியே இருக்க சிறப்ப உள்ள கூட்டு போய் அந்த அன்னக் கேத்திரத்தில் கூப்பிட்டு போய் ராஜாக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துல நல்ல நல்ல சாப்பாடு எனக்கு கொடுக்குற மாதிரியே ராஜமோகமான சாப்பாடுகளை கொடுங்க ஆனால் மறுநாள் என்ன கொடுங்க கெட்டுப்போன உணவை கொடுங்க ஊசி போன பழைய உணவை கொடுங்க மீண்டும் மறுநாள் என்ன கொடுங்க நல்ல உணவை கொடுங்க இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு உள்ள அழைச்சிட்டு போனாங்க நல்ல சாப்பாடு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டவேன் வடை என்ன பாயசம் என்ன அப்பளம் என்ன ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம் நான் சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் சந்தோஷம் தானே அப்போ சாப்பாடு பரிமாறப்பட்டது எப்பயும் போல் அவர் நார்மலாக சாப்பிட்றார் மறுநாள் அதே போல் ஊசிய கெட்டுப்போன உணவும் தரப்படுகிறது அப்படியே சாப்பிட்றார் முத நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் அந்த முகபாவனைக்கும் இப்பொழுது சாப்பிடும் சாப்பிடும் பொழுது முகபாவனைக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது எப்படி சித்திரத்து வளர்ந்த வரைந்த சிந்தாமறை உட்ககமா முன்ன எப்படி இது அதாவது கைகை சொல்றா இல்லையா என்ன சொல்றா ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு அரசன் என்றால் கட்டளை பிறப்பா இருக்குது ராஜாக்கு மட்டும்தான் அதனால ராஜா சொன்னார் இந்த கைகை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட உடனே சொல்லல எப்ப எப்படி சொல்றான்னா முதல்ல ராமன் பெர்மிஷன் கேக்குறான் ராமா தந்தை வெளியே வந்து பேசுகிற நிலைமையில் இல்லை அவர் மயக்கிற நிலையில இருக்கார் ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நீ அனுமதி தந்தால் நான் சொல்கிறேன் எப்படிக்கா அப்படி ஈஸியாக ராஜா சொன்னார்ன்னு சொல்லி யாரும் நாட்டில் என்ன பண்ணிட முடியாது சொல்ல முடியாது சொன்னால் சட்ட சிக்கல் வந்துடும் நீ அனுமதி கொடுத்தா அரசன் உன்னிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லலாம் இவர் தான் பெருந்தன்மையான ஆளாச்சு தந்தை சொல்ல வேண்டிய என்ன இருக்கு நீ சொன்னாலும் தந்தை சொல்லி தாயாகி நீ என்னிடத்தில் சொல்லுவதற்கு நான் என்ன பெயர் பெற்றேனோ கேட்டு சொல்ல சொல்லிடுறேன் சொன்னதுக்கு தான் எம்பினன் அரசன் என்றால் முற்றுப்புள்ளி வைக்கிறான் நான் சொல்லலை யார் சொன்னான் அரசன் சொன்னான் அதுக்கு ராமனுக்கு விஷயம் தெரியாத கிடையாது இங்கே என்ன நடந்திருக்குன்றத சத்துவகுணம் பிரதானியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எல்லாம் கிளியராக விளங்கும் என்ன நடந்திருக்குன்றத அவங்களுடைய முகத்திலேருந்தே ரீடிங் எடுத்துருவாங்க இருந்தாலும் அவள் தாய் அல்லவா அதனால் அவரிடத்துல அதிக பிரசினித்தனமாக பேசக்கூடா எப்படி பேசக்கூடாது இது தெரியாதா நீ வந்து உன்னுடைய மகனுக்காக என்ன பண்ணி வாங்கி வச்சிருக்க இந்த ராஜ்ஜியத்தை வாங்கி வச்சுருக்க சக்கலத்தியாகி என்னுடைய தாயாரை பழிவாங்குவதற்காக என்ன என்ன பண்ண போகிற காட்டுக்கு அனுப்புகிற இது நீ எடுத்த முடிவுதான் ராஜா ஒரு பொழுதும் இதற்கு சம்மதித்திருக்க மாட்டார் அது மட்டுமல்ல நேற்று மந்திரி பிரதானிகளை அழைத்து ஒரு சேர எல்லோருக்கும் வச்சு செய்த முடிவு என்னது பட்டாபிஷேகம் செய்ய வேண்டுமென்று அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்களையெல்லாம் வைத்தெடுத்த முடிவு இப்போ அந்த முடிவை மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அரசன் யாரை கூப்பிடணும் அதே சபையை கூட்டி அங்கெல்லாம் சொல்லணும் எங்கே வச்சு சொல்லக்கூடாது அந்த புறத்தில் வச்செல்லாம் சொல்லக்கூடாது அது அவசர சட்டம் அவசர சட்டம் பிறப்பித்தாலும் எங்கே நிறைவேறணும் சபையில நிறைவேறும் அவசர சட்டம் பிறப்பிச்சுக்கலாம் ஆனா திரும்ப சபையை கூட்டி அந்த ஒப்புதல் வேற வேற பெற வேண்டும் இப்படி எல்லாம் ரூல்ஸ் பேசலாம் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா வக்கீல கூப்பிடும் ஆனா ராமன் யாரு சாட்சா தர்மத்தின் வடிவமானவன் அப்படி எல்லாம் போகல சிற்றன்னைக்கு அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் அவள் மனசு புண்படக்கூடாது அதுக்காக சொன்னா மன்னவன் பணியன்றாகில் நின்பணி மறுப்பணும் பணி மறுப்பணும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியணையன் பெற்றதன்றும் ரெண்டுக்குள்ள அதை முடிச்சிட்ட அம்மா இது ராஜா சொல்லி சொல்லலை யார் தான் சொல்லுவா நீ தான் சொல்லியிருக்க அது எனக்கு தெரியும் அதை நானே அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராஜா சொல்லாவிட்டால் நீ சொன்னால் நான் கேட்பேன் அதை ராஜா சொன்னான்னு ஏன் சொல்ற அப்படின்றதுதான் பழியை யார் மேலே போட பார்க்குறா ராஜா சொன்னான்னா பழி அந்த போயிரும் பாக்கிறான் நீ சொன்னாலும் காட்டுக்கு போகணும்னு சொன்னா நான் கேட்பேன் அப்புறம் இந்த ராஜ்யத்தை என்னிடத்துல இருந்து பிடிங்கி யாரு கொடுக்க பாக்குறேன் பரதனை கொடுக்க பாக்குறேன் அது என் பின்னவன் உனக்கு வேணா பரதன் உன் மகன் எனக்கு பரதன் யாரு எனக்கு தம்பி அப்ப என் தம்பி இடத்திலே ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் அது எனக்கு கிடைத்தது போலத்தான் அதனால நான் காட்டுக்கு போனாலும் நம்பிக்கையோடு போகலாம் இந்த ராஜ்யம் எனக்கு தான் யாருக்கு கிடையாது என்னை தவிர வேறு யாரும் இதை அனுபவிக்கும் தம்பிகிட்டே இருக்கிறது விட பத்திரமாக வச்சிருப்பாங்க அப்படியே நம்பிக்கை வச்சுருக்கான்பான் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியணையின் பெற்ற தன்பம் அதனால் நீ இதில் தாற்காலிகமாக வரம் பெற்று வென்றிருக்கலாம் என் தந்தையை ஆனால் நிரந்தரமாக நீ அதில் வெற்றி கொள்ள முடியாதுன்றதை ரெண்டே வரியில் ரொம்ப பவ்யமாக சொல்லிட்டேன் அப்போ அந்த இங்கே எந்த எந்த கதையில் போய் எங்கே பயிற்சிப்பேன் ஜனக மகாராஜா விஷயம் அப்போ ராஜா வந்து அந்த சாப்பிட்ற இடத்துல எல்லா விதமான உணவுகளையும் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்ப ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுன்றது சொல்ல வந்தது அந்த அஷ்டகோணலில் வந்து கைகை அழைச்சிருக்கா சுமந்திரர் வந்து சொல்கிறார் அந்த முதல் நாள் இரவு முழுக்க மனுடைய குலதெய்வ கோயில் வந்து அரங்கநாதர் கோயிலா அவங்க அவங்க அரண்மனைக்குள்ளேயே அரங்கநாதர் கோயில் இருக்கு அங்கே இருந்த மூர்த்தியை தான் ஸ்ரீரங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்து அது விபீஷணனுக்கு கொடுத்து சொல்றாங்க அவர்கள் மூலவராக அவர்களுடைய குலதெய்வமாக வைத்து வழிபட்ட அந்த தெய்வ சிலை அப்ப அங்கதான் ராத்திரி முழுக்க ராமனும் சீதையும் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொள்பவர்கள் என்பதனால விரதம் இருந்தார்களாம் கர்ப்பப்பையில் தான் உட்கார்ந்து அவங்க ராத்திரி முழுக்க உறங்கக்கூடாது பால் தான் சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ தான் அங்கே சில மந்திரங்களை சொல்ல சொல்லி வசிஷ்டருடைய முன்னிலையிலே விரதம் இருக்கிறாங்க அப்போ விடிய காலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இன்னும் துணி மாற்றலை பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய துணிகளை இன்னும் மாற்றலை அப்போ சாதாரண உடையில்தான் இருக்கிறார் அப்போ சுமந்திரர்கிட்ட போய் ராமனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் உத்தரவு பிறப்பிச்சிட்டான் கைகை ஏன்னால் விடிஞ்சு ஆட்கள் நடமாட்டம் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த விஷயம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் கைகையை அரஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா எல்லோரும் யாருடைய ரசிகர்கள் ராமனுடைய ரசிகர்கள் அவளுக்கு அது நல்லா தெரியும் இப்போ விடிகிறதுக்கு முன்னாடி எல்லா நடமாட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி இவரை என்ன பண்ணிருந்தோம் ராமனை அனுப்பிச்சி விட்டுருன்றதில் தெளிவாக இருக்கிறான் கூப்பிட்டுவான்னு சொன்ன பொதுவாக மந்திரின்றவர் ஒரு பொருள் உரைக்கக்கூடியவராக இருக்கணும் பின்னாடி என்ன நடக்கப் போகுதுன்றதை உன்னமே தெரிஞ்சு வச்சுருக்கிற நபராக இருந்தால் தான் யார் ஆனால் மந்திரிக்கு அன்னைக்கு மதியம் மயங்கி போச்சு ராமனுக்கு பட்டாபிஷேகன்ற சந்தோஷத்தில் அவர் இப்படியெல்லாம் செகண்ட் தாட் கொடுத்து யாருமே பார்க்கல கைகேயை ராமனை அழைத்துவானொடனே இவர் வந்து ராமனிடத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிழையான ஸ்டேட்மெண்ட் உன்னை உன்னுடைய அன்னை ஆகிய கைகை ஆசீர்வாதம் செய்வதற்காக உன்னை அழைக்கிறான்னு சொல்லிட்டார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க அவர் எப்படி நம்பிக்கையோடு சொல்லியிருக்கார் பாரு ஆனால் அவர் கூப்பிட்டு வர சொன்னதனுடைய நோக்கம் வேறு அப்போ அவர் சின்னமாக கூட்டிருக்கா ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டுருக்கான்னு இவரும் ரொம்ப வேகமாக அதே ட்ரெஸ்லேயே போயிட்டார் போனாலும் அம்மாவுக்கு முன்னாடி அஷ்ட போன கை கட்டி வாயுத்தி நிற்கிறார் அப்போ தான் சொன்னால் உங்கள் அப்பா அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை நான் சொல்லட்டுமா நீ அனுமதி தந்தால் சொல்கிறேன் நான் அப்போதான் சொன்னேன் அப்பா சொல்ல அம்மா உன் வாயில் அந்த அந்த வாக்கியம் எனக்கு வருதுன்னா அது அந்த நேரம் அவனுடைய முகம் எப்படி இருந்ததோ அதே முகம்தான் அவள் என்றனன் அரசன் என்றால் சொல்லி முடித்த உடனேயும் அவனுடைய முகம் இருந்ததான் முகத்தில் மாற்றமும் இல்லை அது ஞானிகளுடைய முகம் அதே போலத்தான் யாரும் இந்த சுகமகர்ஷி முத நாள் சாப்பாடு வைக்கிறப்ப விருந்து படைக்கும் பொழுது என்ன முகத்தோடு இருந்தாரோ மறுநாள் கெட்டுப்போன உணவை முன்வைத்த பொழுதும் அதே முகத்தோடு தான் இருந்தார் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஏழு நாள் இதே தொடரும் ராஜா கேட்குற என்ன பையன் இருக்கிறானா போயிட்டாங்க இருக்க ஏதாவது ரியாக்ட் பண்ணானா ஒன்றும் கிடையாது ரொம்ப இருக்கு சரி இன்னொரு வாரம் நம்முடைய அந்த புறத்துலேயே நாமளே நம்மளே கவனிக்கிறதுக்கு தாதிமாரெல்லாம் இருப்பாங்கள்ல தோழியர்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல ஆனந்தமாக மசாஜ் பண்ணிவிட டான்ஸ் ஆட பாட்டு பாட நல்லா இப்போ கவனிப்பாங்கள்லையா அதுபோல் எனக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதுபோல் செஞ்சு அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அழைச்சிட்டு போய் ஒரே ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தான் ஆனந்தமாக அங்கே இருக்குது ஒரு வாரம் தொடர்ந்து அப்போ ஒரு வாரம் கழிச்சு கேட்கிறான் என்ன பையன் இருக்கிறானா போயிட்டானா இல்லை ராஜா அப்படியே இருக்கிறார் ஏதாவது பேசினானா ஒன்றும் இல்லை அப்ப அவனுக்கு நல்லது கெட்டது பெரியது சின்னது எதுவுமே என்ன இல்லை பேதம் இல்லாமல் போய்விட்டான் அதுக்கப்புறம் வர சொல் நேராக வர சொல்லி ஒரு ஆசனத்தை கொடுக்குறார் ஆசனத்தில் அவர் உட்காரல ஏன்னா இவரை யாரை ஏற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கார் குருவாக ஏற்றுக்கொள்ள வந்ததுனால கீழே தரையிலே அமர்ந்து கொள்ளிறார் இந்த ஜனக மகாராஜாவும் என்ன கிடையாது சித்திகள் பெற்றவர் அல்ல ஞானம் பெற்றவர் அவரை கேள்வி கேட்க இவர் பதில் சொல்கிறார் அது ஞானவாசிட்டத்தினுடைய தொடக்கம் அந்த விவேக பிரகரணம் இதெல்லாம் அந்த அந்த கேள்வி இங்கேயும் கைவள்ளியத்தில் ஒரு மாயி என்பது ஏது உடையார் யார் அப்படின்ற கேள்வி வருதில் அதே கேள்வி தான் யார் கேட்குறார் சுகமமகரிஷி கேட்குறார் ஜனக மகாராஜிட்ட கேட்குறார் அப்போ சுகமகி அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு விடைகள்லாம் தெரிந்திருக்கிறது மேலும் அனுபவம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு அதாவது நான் டாக்டர் நான் டாக்டர்னு நான் வந்து ஆயிரம் பேரை குணப்படுத்திருக்கலாம் ஆனால் டாக்டர்ன்னு சொல்லிக்கிறோமா எனக்கு என்ன வேணும் இன்றைக்கி நிலைமைக்கு என்ன வேணும் சர்டிஃபிகேட் வேணும் சர்ட்டிஃபிகேட் வேணும் பாரம்பரிய தொழிலுக்கே நம்ம சாமி இப்ப பட்பாடு நடப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கப்ப இந்த மேளம் வாசிக்கிறதுக்கும் தமிழ் தமிழ் வித்வான்களுக்கும் அப்ப நாதஸ்வர கலைஞர்களுக்கும் இங்க பாடம் நடத்தி என்ன கொடுத்துட்டு இருக்காங்கப்ப முதல்ல அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ்கள் தேவைப்படலை இன்னைக்கு சான்றிதழ் தேவைப்படும் அப்ப அன்றைக்கும் என்னன்னா ஒரு குருவிடத்துல போய் உபதேசம் பெற்றாயா குரு இடத்துல தீட்சை பெற்றாயான்னு கேட்பாங்க அவங்க குரு பரம்பரை என்னன்னு கேட்பாங்க அப்போ வேதவியாசர் தன்னுடைய பேரை போட்டுக்கிறார் பொதுவாக அப்பா அவனுடைய நடத்துற இன்ஸ்டியூட்லேயே பிள்ளை படித்தா அந்த பிள்ளை எப்படி படிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதே அந்த சுவேதகேது சாந்தோக்கிய உபனேசர் சுவேதகேதுவும் அப்பாவுடைய வீட்டில் படிக்கலை எங்கே போய் தான் படிக்கிறார் வேற ஒரு குருவிட்ட போய் தான் படிச்சுட்டு வரார் அதுபோல் சுக மகரிஷியும் எங்கே போய் கேட்க சொல்லிட்டாரு ஜனக மகாராஜிட்ட போய் கேட்டுக்கொண்டார் அங்கே போய் கேள்வியெல்லாம் கேட்ட உடனே அதுக்கு பதிலும் சொல்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன அறிந்து வைத்திருக்கிறாயோ அது ஞான தெளிவுதான் அப்படின்றத உறுதிப்படுத்தி நீ யானம் பெற்றாய் என்று டிக்ளேர் பண்ண எந்திரிச்சு அப்படியே போயிட்டார் இது எப்படி இருக்கு ஞானம் பெற்றாயுன்னு சொன்ன உடனே கேணா உபனிஷத்துலையும் அதுபோல தான் அந்த சில கேள்விகளோடு சீடன் வருவான் கேணேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனகம் கேன பிராண பிரைத்தியுக்தகேணேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை ஏன் ஏன் எதனால் எதனால் கேள்வி ஏற்றுவரோ அதுக்கு பதிலுக்கு பிராணசிய பிராணக சச்சு சச்சுஹூ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொல்லி காவுக்கு காவாய் கண்ணுக்கு கண்ணாய் இதயத்திற்கு இதயமாய் எது இருக்கிறதோ அதுதான் அது சொல்லி விடை சொல்லி முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடா சீடர் எரிச்சு கிளம்பிட வந்தாச்சு தெளிவு பெற்றாச்சு அதுக்கப்புறம் அங்கே என்ன கிடையாது உறவு முறை எங்க ஒண்ணு கிடையாது அவ்வளோதான் புரியுதா அப்ப உறவு முறை இருக்குன்னு சொன்னா நாம இன்னும் தெளிய இருக்கு குருவிடத்தில் இருந்து ஆறாம் தெளிவு பெற்று விட்டு அப்புறம் செல்லணும் ஆக கேள்வியில இது பாட்டு பாடி முடிச்சுட்டோம் இல்லையா முடிச்சுட்டோம் ஜனகர்ன்றதை கேட்டதுக்கு சொல்லி முடிச்சாச்சு ஜனகர்ன்னு அப்போ கதைகள் ஒரு கதை கிடையாது இன்னும் நிறைய கதைகள் வருது புராணங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஜனகனை பற்றி நிறைய கதைகள் வருது கேள்வி பதினாறு கவியன் நாற்பத்தி ஏழு யோக யானமே ஒத்தியை தரும் எனில் ஒளிந்த சித்தி வேண்டி சில சில புக்தர்கள் ஏன் என்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும் ஆகையால் அந்தச் சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்று அறிவாயே கேள்வி என் பதினாறு சில சில முத்தர்கள் ஏன் வரையிலும் கேள்வி அதுக்கடுத்து ரெண்டு வரியும் பதில் யோக ஞானமே முத்தியை தரும் எனில் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில முத்தர்கள் ஏன் என்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தமாகும் என்று அறிவாயி இதில் தெளிவாருக்கு நினைக்கிறேன் யோக ஞானமேன்னு சொன்னால் யோகத்தால் தள்ளி போட்டுக்கணும் ஞான யோகமே அப்படின்னு சேர்த்துக்கலாம் ஞானத்தினால் முக்தி உறுதி அப்படி இருக்க சித்திகள் வேண்டுமென்று ஜீவன் முக்தர்களும் கூட என்ன பண்ணுறாங்க நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறார்கள் ஏன் அப்படி உடல் வருந்த வேண்டும் மோகமாய் ஏன் உடல் வருந்த வேண்டும் ஏன் அதில் அவர்களுக்கு ஒரு மயக்கம் அது ஒன்றும் அது நிலையில்லாத பொருள்தானே சித்தி என்பது அப்படின்னு கேட்டால் போகமாய் வரும் பிராரத்த கர்மம் அவர் முந்தைய பிறவிகளில் அவருடைய வாசனை என்னது நிறைய தபம் பண்ணணும் நிறைய சித்திகள் பெறணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கு அது இந்த பிறவியில் கடைசி சொச்சம் மிச்ச சொச்சம் இருக்குது அதை என்ன பண்ணிடுறார் முடித்து விடுகிறார் அது பிராரத்த கர்மம் அவர் அந்த ஜீவன் முக்தருக்கு அப்படி ஒரு என்ன கிடையாது கிடையாது அவர் இச்சையை நிறைவு பெற்றவர் ஆனால் பிராரத்த கர்மம் கொஞ்சம் செய்ய வேண்டிய வாக்கியை முடித்துவிட்டு போகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் என்று அறிவாயி இந்த பிறவியில அவர் செய்தது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஜீவன் முக்தர் ஆன பின்னால் அவர் இந்த சித்திகள் பெற் பெற் என்று எண்ண வேண்டாம் அது எதனுடைய தொடர்ச்சி முன்ஜென்மங்களின் தொடர்ச்சி வாசனைகளின் தொடர்ச்சி பிராரத்த கர்மத்தின் பலன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞானிகள் சித்திகள் தர வேண்டுமென்று மீண்டும் என்ன பண்ணுற சாதனைகள் எல்லாம் செய்வது கிடையாது அவர்கள் அனைத்தையும் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து முடித்தவர்கள் அப்படி ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு கருமத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது பிரார்த்த கருமம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இது கேள்வி எண் இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் அலக்க வேண்டும் என்று அருள் அருள்குருவே அகப் பிராந்தி போய் தெளிவானேன் துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினால் பழுதன்றே அலக்கன் மாற்றிய தேவரில் எனக்கு ஒரே அமிர்தங்கள் தெரிட்டாவே பீடியை போடுறார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு வைக்கிறார் அப்படின்னா கேள்விகளை வரிசையா வச்சிருக்காரு எப்படி புகழ்றார் ஆயிரக்க ஆயிரம் ஊகத்தால் ஊகத்தால்னா லாஜிக் அறிவுபூர்வமாக சிந்தித்து பெறுவது லாஜிக் யூகம் யுக்தி ஊகத்தால் என் மனம் அசையாமல் பிளக்க வேண்டும் என்று அருள் குருவே உங்கள்கிட்ட நான் கேட்கறது எதனால் நரர் குடிவறித்து மெல்ல நாட்டிய நடிக கம்பம் உரம் உர குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல அதுக்குத்தான் கேட்குற சாமி மந்திர மூர்த்தி எல்லாம் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனிவரா வகை செய்வார்வோல் புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டு இப்போ இம் என்ன கேட்குறாரு விளக்க வே என் மனம் அசையாமல் விளக்க வேண்டும் என்று அருள் கூறுவே இந்த கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க உங்களை சோதிக்கிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிறாதிங்க தெரியவங்ககிட்ட கேள்வி கேட்குறப்ப கொஞ்சம் பயம் ஏன்னா நாம் அதிகமாக கேட்டுட்டு ஆர்வ பகுதியில் கேட்டுருவோம் அவங்க கோவப்பட்டுருவாங்க என்னது நமக்கு தெரியுதா தெரியுதா டெஸ்ட் பண்ணுறா போல் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது அதுக்காக எதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாமி அப்படி நினச்சிடாதீங்க நான் என்னது என்னுடைய மனதிற்கு உறுதிப்படுவதற்காகத்தான் இதை கேட்கிறேன் அப்படின்னு அதில் நீங்கள் அருள வேண்டும் அதனால நான் கேட்குற கேள்விக்கு மருத்துவ கூடாது போதும் போதும் படிச்சது போதும் போன்னு சொல்லிடாதீங்க அகப் பிராந்தி போய் தெளிவானே எனக்கு என்ன போயிடுச்சு நீங்கள் நடத்திய மந்திரிச்சிங்கல்ல வேப்பந்தலையை வச்சு நல்லா வந்துருச்சிங்க தத்துவ விளக்கப்படுறதுல போதும் போதுன்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க வந்துருச்சுட்டீங்க அதனால பேய் எல்லாம் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்ப அகப் மயக்கம் நீங்கியது நான் தெளிவு பெற்றேன் ஆனாலும் துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினால் பழுதன்றி கண்ணாடி சுத்தமாக வச்சிருக்கேன் என் மன கண்ணாடி சத்துவமாக இருக்கிறது இருந்தாலும் சும்மா வேற வேலை இல்லை என்ன பண்றேன் திரும்ப கண்ணாடி தொடச்சிக்கிட்டே இருக்கேன் அது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அலக்கன் மாற்றிய தேவரி அலக்கன்னா என்னுடைய துயரங்கள் என்னுடைய பிறவி துன்பத்தை நீக்கிய தெய்வமே எனக்கு உரை அமருதன் இன்னொரு ஆசை இருக்கு உங்கள் வாயால் கேட்டு இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்குது ஒரு ஆசை உங்க உங்களுடைய பாடத்தை கேட்பதற்கு எனக்குத் தவிட்டாவே அது அமிர்தம் போல தேவரீர் எனக்கு ஒரே அமிர்தங்கள் தவிட்டாவே பீடியை ரொம்ப பலமாக தான் இருக்குது கேள்வியை பார்த்தாதான் தெரியும் அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறார் சாத்திரம் சொல்லுமோ கருணையால் எனையாலும் ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் சென்ம சஞ்சிதம் வேவர் துய்ய ஞானத்தீ சுடும் என்ற வசனமும் துணிவது எப்படி நானே பாட்டம் ராங்க கேள்வி தயாரா வச்சிருக்காரு கேள்வி எண் பதினேழு கேள்வி எண் இந்த பாட்டு முழுக்க ஒரே கேள்வி கைத்தவங்களை கைத்தவங்களைனா பொய்யானது ஏமாற்று கைத்தவங்களை கைத்தவங்களை சாத்திரமும் சொல்லுவோம் கருணையாள் எனையாளும் ஐயனே வேதத்துக்கும் மற்ற இலக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது காவியம் காப்பியம் இலக்கியம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா என்னது குமார் அது காளிதாசர் எழுதிய அந்த என்னது குமார சம்பவம் அந்த வரிசையாக தொடர்ச்சியாக இருக்குது காளிதாசர் எழுதியதெல்லாம் மேகரூதம் என்னது ஆமாம் முதல் முதல்ல ஒரு நூல் ருவசம் ரகுசம் மாவிகாக்கினி மித்திரம் குமாரசம்பவம் மேகதூதம் இதெல்லாம் வந்து காளிதாச மலை கவி தம்பதுல வந்து என்னது ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாமதி குண்டலகேசி அப்புறம் ஐந்து இரு காப்பியங்கள் இருக்கு அப்புறம் இலக்கியம் என்னென்னலாம் இருக்கு அகனா பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் தொடங்கி 18 நூல்கள் இருக்குது இதெல்லாம் என்னது அதுபோக பக்தி இலக்கியங்கள் இப்போ பன்னிர திருமுறைகள் இருக்குது அப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்குது அதெல்லாம் இந்த கணக்கில் சேர்க்க வேண்டாம் அது பக்தி இலக்கியங்கள்னே பேர இருக்குது அப்புறம் இன்றைக்கு சமீப காலங்களில் எழுத நாவல்கள் புலவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் அதில் எல்லாத்துலையும் என்ன இருக்கும் பொய்யுரைகள் நிறையா இருக்கும் ஒரு விஷயத்தை விளக்கறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் தற்குறி பேற்றணி தன்னுடைய குறிப்புகளையெல்லாம் அதில் என்ன பண்ணி சொல்லுவாங்க கொஞ்சம் உயர்வு நபர்ச்சி அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஏகாதேச உருவம் ஒன்று ஒன்று என்ன பண்ணுவாங்க பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி சொல்லுவாங்க கொஞ்சம் கேளியாக சொல்லணும்னா நம்முடைய இருபரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி படத்தில் ரெண்டு புலவர்கள் இருப்பாங்க அந்த புலிகேசி என்ன செஞ்சாலும் அவங்க புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ ராஜ ராஜாக்கள் நிறைய பேருக்கு அதுபோல் புலவர்களை வச்சுருப்பாங்க அவர்கள் வந்து அந்த குவாலிஃபைடாக அப்படின்றது தெரியாது ஆனால் இருப்பாங்க அவங்கள உற்சாகப்படுத்துகிறது மக்களையும் அரசனையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வேலை உற்சாகப்படுத்துகிறது அந்த உற்சாகப்படுத்துகிறப்ப அவங்க எப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி சொல்லுவாங்க ஆனால் வேதமோ நாம் படிக்கிற அந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதுகளெல்லாம் என்ன பண்ணாது அப்படியெல்லாம் பெருபடுத்தி பேசுகிற வேலை அதுக்கிட்ட கிடையாது கைத்தவங்களை சாத்தியிடமும் சொல்லுவோம் அதில் ரூல்ஸுன்னா ரூல்ஸ் தான் அது அதுலேயும் பகவத்கீதையில் கூட கொஞ்சம் புகழ் வரை இருக்கும் ஆனால் உபநிஷத்துக்கள்ல சுத்தமாக இருக்காது அது வந்து வெறும் ட்ரையாக தான் இருக்கும் அப்போ அதில் அந்த உயிர் சைதன்யம்ன்ற விஷயம் பிடிபட்டுச்சுனா அதுதான் பெருசு அது பிடிபடாத வரைக்கும் உபநிஷத்து எது போல் இருக்கும் இன்னும் ட்ரை சப்ஜெக்டாக தான் இலக்கியம் படிச்சா மணிக்கணங்கில் படிக்கலாம் உபனிஷத்து படித்தா ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் தாண்டறதுக்கே எப்படி இருக்கும் பண்டை வெடி உம் அப்ப ஏன் ஒன்று உண்மை நம்ம சொரூபத்தை பற்றி பேசுறது இன்னொன்று உலகத்தை பற்றி பேசுறது உலகத்தை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் நேரம் இருக்குது வாங்க வாங்க ஃபேனை போடுவோம் ஏசியை போடுவோம் லைட்டை போடுவோம் சேரை போடுங்க உட்காருங்க காப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு மூணு மணி நேரம் ஆனாலும் நேரம் இந்த பாடம் படிக்கணும்னா நேரமே இல்லைங்க என்ன பண்ணுறது அதுக்குரிய ஆளே இல்லைங்க உலக விஷயங்களை பேசுறதுக்கு எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பேசணும்னு சொன்னாலே ஆளே இல்லைங்க அப்படின்ற நாங்கள் கிளாஸ்க்கு ஆட்களை வர வைக்கிறதுக்குள்ளே படுற பாடம் எங்களுக்கு தாக்க எல்லா இடத்துலையும் வேதாந்த பாடம் சிரவணார்த்திகள் வர்றதுக்கு ரொம்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு பகிரத பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு ரொம்பவும் மலையரசன் கோயிலாகட்டும் இங்கே கைவல்லிய மாத மொன்றாகட்டும் தத்துவ ஞான சாவையாகட்டும் பார்த்தாலும் வேதாந்த சிரவணம் செய்ய வருவதற்கு அது உண்மை பொருளை பற்றிய பாடம் என்பதனாலோ என்னமோ அதுக்கு என்ன வர்றது கிடையாது கூட்டம் வர்றது கிடையாது இதே ஒரு பட்டிமன்றம் நடக்கட்டும் ஒரு இலக்கிய மன்றம் நடக்கட்டும் என்ன பண்ணா நல்ல விவாத மேடை நடக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஏகபோகமா கூட்டம் போகுது கைத்தவங்கள் ஏன் கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுமோ அது சொல்லாது கருணையால் எனையாலும் குரு ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாரன்றி செய்த கருமங்கள் விடா என்ற வசனமும் சென்ம சஞ்சிதம் வேவ துய்ய ஞானத்தே சுடும் என்ற வசனமும் துணிவது எப்படி நானே அப்போ ஒரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்னா எவராகிலும் யாராக இது வந்து நல்ல அன்லைன் பண்ணி ஒரு நல்ல டெஃபனிஷன் ஒரு நல்ல விளக்க உரை எவராகிலும் அனுமவித்தால் அன்றி செய்த கர்மங்கள் விடா அப்படின்றது ரூல்ஸ் எவராகிலும் நாம் ஒரு ஒரு காரியம் செய்கிறோம் ஒரு கர்மம் செய்கிறோம் அதனுடைய பலனை யாராக இருந்தாலும் என்ன பண்ணி தான் அனுபவித்து தான் தீர வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கிருஷ்ண மனித உடல் எடுத்திருந்தார் கடைசியில் அவருடைய மரணம் எப்படி நடந்தது காந்தாரி காந்தாரி கடுமையான கோபத்தில் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தையே எப்படி சாச்சிட்டான்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணா சாபம் விட்டால் அந்த சாபம் கடைசியில் அதை மாதிரி அவரும் அந்த பாவத்திற்கு ஆளாகித்தான் இந்த உடம்பை என்ன பண்ணார் நீக்கினார் அப்படின்றது அதில் இந்த கால் மட்டும் அவருடைய அந்த பாயாசத்தினாலும் நினையாமல் இருந்ததுனால அந்த காலில் மட்டும் அந்த அம்பு தைப்பதைப் போல இவர் படுத்திருந்த சமயம் பார்த்து என்ன பண்ணது அம்பு அங்கே தைக்கிறது அதுவும் எந்த அம்பையும் தைக்கிறது அந்த அம்பினுடைய அந்த இதில் மாற்றப்பட்டிருக்கிறது என்னது மோதிரம் அந்த ஆமாம் அதுவே அதையே அந்த அம்புல மாட்டப்பட்டு மீன் மீன் பிடிக்கிறப்ப அது எடுக்கப்பட்டு அந்த அந்த என்ன சொல்ல அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தூண்டில்ல மாட்டி அதை எடுத்து அம்பினுடைய முனியாக மாற்றி அது வந்து எங்கே தைக்கிது அவன் வினை தன் வினை சுடு கரெக்டாக கொண்டு வந்து அதை சேர்த்துருக்காங்க என்னன்னா தாய் பசுவை கன்று பசு எப்படி ஆயிரம் ஆடுகள் விரிந்து கிடந்தாலும் நான் கன்று குட்டி என்ன பண்ணிடும் அது கணச்சிக்கிட்டே வரும் தாய் பசு கணச்சிக்கிட்டே வரும் ரெண்டும் என்ன ஆகிடும் ஒன்று சேர்ந்துடும் கரியா போய் தன்னுடைய தாயை கண்டுபிடிச்சிடும் கரெக்டாக செய்ய அங்கேயே போயிடும் யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சொல்லித்தர வேண்டாம் இந்த விலகி பயன்கள் இருக்கிறதே அந்தந்த ஜீவாத்மாவை நோக்கி சரியாக சென்றடைந்து விடுவான் நாம் அனுப்புற கொரியர் சர்வீஸ் மிஸ் ஆகலாம் நம்முடைய அரசாங்கம் அஞ்சல் துறை தவறுதலா போகலாம் ஏன்னா ஆனால் இறைவனுடைய கொரியர் டிபார்ட்மெண்ட்டு ஒருபொழுதும் தவறாக செயல்படுவதில்லை அவனவனுடைய வினையை அவங்க கரெக்டாக பேக் பண்ணி எங்கே எந்த பதினாலு லோகம் மொத்தம் சொல்கிறாங்கல்ல ஈரேழு பதினாலு லோகங்கள் பூஹூ புவக சுவக மகஹ ஜனக தபக சத்யம் மேல லோகத்தில் எங்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி கீழே லோகத்தில் அத்தலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதளம் பாதாளம் அந்த அத்தனை லோகத்துக்கும் ஒன்று சேர கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கார் இவன் இங்கே பாவக்கணக்கு முடித்த உடனே பாவ புண்ணியத்தை க க்ளீனாக பேக் பண்ணி எந்த உடம்பு எடுக்கிறானோ எந்த லோகத்தில் இருக்கானோ அந்த லோகத்தில் கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணுவார் பொறுத்து வந்து ஊட்டும் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுறார் அதில் சத்திய லோகத்தில் மட்டும் ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குது என்ன தெரியுமா சத்திய லோகத்தில் இங்கே பாடம் நடத்துவார் பிரம்மதேவன் காலையில் ஏழு மணிக்கு அவர் அந்த பட்டணத்துக்கு பேர் என்னது அவருடைய பட்டணத்துக்கு பேர் என்னது சத்தியலோகம் சத்தியலோகத்தில் என்ன பண்ணுறாரு அமர்ந்து கொண்டு கலைவாணி ஒருவேளை பஜனை பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாடினவுன்னே இவர் பாடம் ஆரம்பிச்சுடுவார் என்ன பாடம் நடத்துவார்னு நினைக்கிறீங்க பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் நடத்தக்கூடிய பாடம் என்னதான் இருக்கும் பொன் ராசை அவர் சொல்ல நம்ம திரும்பி சொல்லணும் இப்போ இங்கே இவ்வளவும் படிச்சுட்டு திரும்பி அங்கே போய் அந்த பாடத்தை படிக்கணுமா அப்போ என்ன பண்ணால் நல்லது இங்கேயே படித்து இங்கேயே பாஸ் ஆகி புஸ்தெல்லாம் என்ன பண்ணிடலாம் கடைக்கு போட்டுட்டு போயிடலாம் திரும்ப அங்கே போய் அப்புறம் இதையே ஒழுங்காக படிக்கலாம் அதையே ஒழுங்காக பிடிக்கலான்னு அவர் கேள்வி பதில் கேட்டு பரிச்சை எழுதி ரொம்ப அவருடைய நூறு வயசுன்றது சொல்லி மாளாது பல யுகங்கள் ஆயிரம் யுவங்கள் போயிடும் நமக்கு இங்கே நூறு வருஷம் முடிஞ்சு போச்சு அங்க வந்து பல பல யுகங்கள் காத்திருக்கணும் எதுக்கு இந்த வருஷம் கட்டிட்டு இருக்கிறது பயமுறுத்துறாரு சாமி பின்னாடி வரப்போகு என்னதுல பூமி சப்த பூமிக்கா பாடம் வர்றப்ப மெல்ல வந்து சேர்வருன்ட்டார் என்னது இந்த முதல் மூணு பூமியில சாதனை ஆத்ம சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் பிராரத்த கர்மன் பேசத்தால் உடம்பை இழந்தார்கள் என்றால் ஜீவன் முக்தர் ஆகுவதற்கு முன்னாலே உடம்பை இழந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பிரம்மலோகத்தை அடைந்து மெல்ல வந்து சேருவார்களாம் அவர் இழுக்கிற மெல்லன்றதுக்கு இப்போ எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு பார்த்துக்கு அந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம் எல்லா புஸ்தமும் கிடைக்கிது சாமியிட்ட கேட்டால் எல்லா புஸ்தகம் உடனே கொடுத்துருவாங்க நல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக என்ன பண்ணிட புரிந்து கொண்டு இங்கேயே கணக்கை என்ன பண்ணிடணும் தீர்த்துட்டு போயிடும் இனி ஒரு தடவை அவர் இங்கேயே வச்சு கும்பிட்டுக்கிற வேண்டியது ஆசை காட்டுவாங்க ஏமாந்தர விடாது கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் இணையாளும் ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாரன்றி செய்த கர்மங்கள் விடா இது வந்து ரூல்ஸ் யாரா இருந்தாலும் அவர் அவருடைய வினைகள் அவரவர்களே என்ன பண்ணணும் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் என்ற வசனமும் சென்ம சஞ்சீதம் சுடும் என்ற வசனமும் சஞ்சீதம் சுட்டு விடும் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு உபனிஷத்துல இருக்கு வேதத்துல இருக்கு என்ற வசனமும் துணிவது எப்படி நானே சாமி வேதமே முன்னுக்கு பின் முரணா பேசுது ஒரு இடத்துல என்ன சொல்லுது அவன் செய்த வினையை அவனே அனுபவித்து தீர்க்க வேண்டும் சொல்லுச்சு இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது ஞானம் பெற்ற காலை அவனுடைய எல்லா சஞ்சித கர்மங்களும் எரிந்து சாம்பலாகி போய் நன்கு அது நீதி அவனும் அனுபவித்து தான் தீர் சஞ்சித கர்மாயிருந்தாலும் செஞ்சவன் என்ன பண்ணிதான் தீர்க்கணும் அனுபவித்து தீர்க்கணும்னு சொல்ல மாட்டேன்லே அப்ப பொய்யா கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுவான் எனக்கு இதை தெளி வைக்க வேண்டும் சஞ்சிதம் எல்லாம் யானை தளர் சுட்டு வெந்நீராக்கும்னு சொன்னீங்க இன்னொரு இடத்துல ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கு அவனவன் செய்தவனை அவனவனை அனுபவித்து தீர்க்க வேண்டும் குசித்து அன்றோ தொலை போகம் குசித்து தொலைப்பதன்றோ அப்படின்னு இருக்க என்ன அந்த பிராகத்தன்ற சொல்லையை எடுத்துட வேண்டாம் வினை உம்சித்தன் நசித்தே ஒரு வினை செய்யோம் அந்த வினை சஞ்சித கர்மத்துல இருக்குது விளைவு பிரார்த்த கர்மா மாறிக்கிறோம் ஆனா எல்லாம் இப்ப சஞ்சீத கர்மத்துல வச்சுதான் பாக்குறோம் ஒரு ஒருவன் செய்த வினை அந்த வினையினுடைய பயன்கள் பாவமோ புண்ணியமோ அதை யாரையே தான் அனுபவிக்கணும் அவனைதான் அனுபவிக்கணும் இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது அப்புறம் இந்த பாவர் அப்படின்ற கதை அவருடைய மகன் குமாயும் அவர் நோய் வாய்ப்பற்றிருக்க நேரம் பாபர் என்ன பண்ணார்னு சொல்கிறாங்க அவருடைய நோயை தனக்கு கொடுக்க வேண்டி இறைவு வேண்டி அவர் அந்த நோயை வாங்கி கொண்டு தான் என்ன பண்ணிட்டார் இறந்து போயிட்டார் யாரை வாழ வச்சார்னு சொல்லியிருக்கு நம்ம கதைகளே இருக்கு தந்தையினுடைய முதுமை கோலத்தை மகன் பெற்றுக்கொண்டு தந்தைக்கு இளமை என்பத்தை அனுபவிப்பதற்கு வழி ராமாயணத்தினுடைய முன்பகுதியில் வருது அந்த கதை வருது அதுலேயும் அப்படி இருக்கு அப்போ இந்த மாதிலாம் இருக்குது ஒருத்தருடைய கர்மங்களை என்ன பண்ணுறதா இருக்குது இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படி எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ஆகிடும் குழப்பத்தில் போய் முடியும் அப்போ இங்கே வந்து அவரவர்களே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது தான் நியறி என்ன சொல்கிறீங்க சஞ்சித கர்மம் அப்படின்னு சொன்னால் வினைப்பயன்களுடைய தொகுப்பு மொத்தமாக எடுத்துக்கணும் இங்கே சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமின்ற பிரிப்பு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு ஞானவான் அவனுடைய சஞ்சீத கர்மங்களை என்ன பண்ணிடறான் எரித்து சாம்பலாகி விடுகிறான் என்று சொல்கிறது அது எப்படி மொத்தம் முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரிலாம் இருக்குது உழவு க பாவவினைகள் புண்ணியவனை இருக்குது அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லலை அவன் அனுபவித்து தீர்க்கிறதுக்கு எந்த இடமும் கொடுக்காமல் அவனுக்கு பிறவி முடிஞ்சிருச்சு அவன் அவனுடைய வினைகளெல்லாம் ஞான கண கணல்னால் சுட்டு எரிக்கப்பட்டது அவனுக்கு இனி பிறவியல் இல்லைன்னு முடிவுக்கு சொல்கிறீங்களே சொல்கிறது யார் சாஸ்திரம் சொல்லுதே சாஸ்திரம் அங்கே எப்படி சொல்லுது அனுபவித்து தீர்க்கன்னு சொல்லுது இங்கே என்ன சொல்லுது ஞான கணல்னால் சுட்டு எரிக்கப்பட்டதுன்னு சொல்லுதே முரண்பாடா தெரியலையா சாமி அப்படின்ற முதல்ல கேட்டது அதாவது சப் வாக்கிற்கு எட்டும் வாக்கிற்கு எட்டாது மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாது இங்கே வந்து பிராரத்து கர்மம் புசித்து தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்னொரு இடத்துல கர்ம வினைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டன சொல்லுது ரெண்டும் எப்படி முரண்பாடா இருக்கே சாஸ்திரங்கள் பொய் சொல்லாதில்லையா சாமி அப்படின்ற இப்ப அதுக்குதான் பீடிகை பலமா போட்டிருப்பார் போல் இருக்கு சீவேதங்கள் அளவில் செய்கையும் அளவில்லை அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பலங்கள் காட்டுவனபோல் பூர்வம் சித்தாந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் சாமிக்கா தப்பிக்கிறதுக்கு தெரியாது பதிலுக்கு எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கார் என்ன பண்றாருன்னா ஒன்று பூர்வம் மற்றொன்று சித்தாந்தம் மூன்று காண்டங்கள் இருக்கு அதுல முதல் இரண்டு காண்டம் கர்ம உபாசனா காண்டம் இன்னொன்று ஞான காண்டம் முதல்ல சொன்னது கர்ம வினை அனுபவித்தே தீர்க்க வேண்டும்ன்னு சொன்னது பூர்வபட்சம் சித்தாந்தம் என்ன சொல்லுவது வினைகள் எல்லாம் ஞானம் வந்த பின்னாடி எரித்து சாம்பலாகிவிடும் வினைகள் இல்லை வினை பயன்கள் என்பது இல்லவே இல்லைதான் சொல்ல வர்றேன் என்னது ஒன்று வந்து என்னது பூர்வ மீமாசம் இன்னொன்று உத்தர மீமாம்சம் பூர்வ மீமாசத்துக்கு இன்னொரு பேர் கர்ம மீமாசம்னு பேர் புரிகிறார் அப்ப பூர்வ மீமாசையில என்னென்ன அடைஞ்சதுன்னா கர்ம காண்டம் உபாசனா காண்டம் அடைஞ்சது இங்கே உத்தர மீமாசையில் என்ன அடங்குது ஞான காண்டம் அடங்குது அப்போ பூர்வ மீமாசையில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு மனுஷன் கர்மத்தில் ஈடுபடும் பொழுது தப்பு செய்யாது தப்பு செஞ்சால் யாருக்கு உனக்கு மீண்டும் தண்டனை கிடைக்கும் நீ தப்பிக்கவே முடியாது எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது உன்னுடைய உன்னுடைய பாவத்தை மற்றவர்களுக்கு யாருக்கு என்ன பண்ண முடியாது மாற்றி முடியாது புண்ணியமாக இருந்தாலும் அதுபோல தான் உன்னுடைய புண்ணியத்தை நீதான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லிச்சு பூர்வ பட்சமாக பூர்வ மீமாசையில் கர்ம உபாசனா காண்டங்களில் சொன்னது அந்த ரூல்ஸு போட்டதுனால தான் இவன் எப்படி இருக்கிறான் ஒழுங்காக இருக்கிறான் தத்தம் இல்லாமல் ஒழுங்காக யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வேலை ஒழுங்காக உண்டுடும் ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன ஆயிரும் உனக்கு என்ன கிடச்சிடும் பாவம் வந்துடும் பாவம் வந்தால் அதற்குரிய துன்பங்கள்லாம் வருமே நாட்டுல மக்கள்லாம் அமைதியா இருக்காங்கன்னா எதனால தண்டனை போலீஸு கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கான் யார் யார் தப்பு பண்றாங்கன்னா கரெக்டாக பார்த்து உள்ள தூக்கி போட்டு அவனுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்க அமைந்து பயந்துக்கிட்டு இருக்கான் தசரத சக்கரவர்த்தியினுடைய அயோத்தி மாநகரத்துலையும் பயம் இல்லாமல் இருந்தாங்களாம் தப்பே யாரும் செய்யலையாம் அதனால யாருக்கு என்ன இல்லை பயமே இல்லையாம் புரியுதா தப்பு செஞ்சாதான தண்டனை பயம் கம்பரு எப்படி எல்லாம் தூக்கொண்டு வர அயோத்தி மாநகரத்தில் யாருக்கும் பயமே இல்லை அங்கே காவலர்களே இல்லை திருடர்களே இல்லை அப்படின்ற இங்கே நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து என்னது பாவம் செய் அதாவது தவறுகள் செய்தால் தண்டனை உறுதி அப்படின்றது தெரியணும் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் ஜீவர்கள் எல்லாம் பயந்து வாழ்வார்கள் பயந்து ஒரு ராஜாவுக்கு அதான் கொடுக்கப்பட்டிருக்க கடமை பிரஜையில் எப்படி வச்சுக்கணும் அன்பாக அரவணைக்கவும் செய்யணும் இன்னொன்று என்ன செய்யணும் மிரட்டி பயமூர்த்தியும் வச்சுக்கணும் ஈஸ்வரனை அதைத்தான் செய்கிறார் திடீர்னு சுனாமியை கொண்டு திடீர்னு கஜா புயலை கொண்டு திடீர்னு பூகம்பத்தை கொண்டு இல்லையா திடீர்னு வெள்ளத்தை கொண்டு திடீர்னு தண்ணியே இல்லாமல் வறட்சியும் கொண்டு என்ன வேணாலும் செய்கிறார் அதை செய்கிறதுனால பிரஜைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதிதெய்வ துக்கம் நம்ம நாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாத துக்கத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அதி தெய்வ துக்கம் அத்தியாத்ம துக்கத்துக்கு கேஸ் போட முடியாது டாக்டர்கிட்ட போகணும் அதிபௌதிய துக்கத்துக்கு கேஸ் போட்டுக்கலாம் கோர்ட்டுக்கு போய்க்கலாம் அதி தெய்வ துக்கத்துக்கு அந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அங்கே யாரு ஈஸ்வரன் மேலே யார் கேஸ் போடுறது கஜா புயல் வந்ததுக்கு யார் மேலே கேஸ் போடுறது புரியுதா அப்போ மிரட்டி வச்சுக்கிறான் இந்த உலக உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வதற்காக இந்த பிரஜைகளுக்கு ஒரு ஒரு பய உணர்ச்சி இருக்கணும் அப்போதான் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கட்டுப்படுவார்கள் ராஜாவும் மக்களை என்ன பண்ணி வச்சுக்கிறார் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தா அவர் நாட்டை நடத்த முடியும் இங்கே மனிதனும் என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஆளுமை திறனு உள்ள மன மனிதன் தன்னுடைய உடம்பையும் மனதையும் என்ன பண்ணி வச்சுக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் இல்லைன்னா உடம்பு அதை இஷ்டத்துக்கு நம்மளை என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் போயிட்டே இருக்கணும் அது கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் கடைசியில் எங்கோட்டை விட்டுரும் நம்ம எதிர்பாராத சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுறோம் இந்த ரெண்டும் முரண்பாடா இருக்கேன் ஜீவ வேதங்கள் அளவில் ஒவ்வொரு ஜீவனும் வேற வேறு அதனால் மைந்தனே செய்கையும் அளவில்லை அவருடைய கர்மங்கள் ஒவ்வொருத்தரும் வே வேறுபடுறாங்க ஒரே போர்டு ஒவ்வொருத்தருக்கும் போர்டு கொடுத்து ஒரு படத்தையும் கொடுத்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வரைகிறதுக்கு பென்சிலையும் கொடுத்து இது வரைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த படத்தை பார்த்து அப்படியே வரைங்கன்னா எல்லாரும் ஒன்று போல வரைகிறாங்களா இல்லை ஜீவ அளவில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்மகிட்ட சொல்லிடுறோம் ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்கிற சொன்ன உடனே அந்த கதையை பற்றி எல்லோரும் குறிப்பிடுத்து அப்படியே என்ன கேட்டீங்களோ அதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் மருந்துகளை வந்து பார்த்தோம்னா அந்த கதை எப்படியெல்லாம் திரிக்கப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக அதை சொல்லுவாங்க என்ன ஜீவ வேதங்கள் அளவில்லை அவரவர்களுடைய காது அவரவர்களுடைய மனது அதை புரிந்து கொள்ளும் சக்தி அதை புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் அதை எழுதக்கூடிய வெளியே வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இதெல்லாம் பொறுத்து எது மாறுது எது மாறுது வெளிப்பட்டு வரும் பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமா இருக்குது வதந்தினா என்னன்னா அப்படியாக பேசுகிறார்கள் அர்த்தம் வதந்தின் வதந்தி அப்படின்ற சமஸ்கிருத பேசுகிறார்கள் அர்த்தம் அப்படியாக பேசுகிறார்கள் என்ன நாம ஒருத்தட்ட ஒரு செய்தி சொல்றோம் இவர்கிட்ட குசு குசுன்னு காதலை சொல்கிறேன் இவர் அவர்கிட்ட அந்த செய்தியை சொல்கிறாரு இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு இப்படியே சுற்றி எல்லாம் போய் கடைசியில் விரும்ப ஏங்காதுக்கு அதே சேர்த்து வந்து சேர்றப்ப நான் சொன்ன செய்தி அதுக்குள்ளே இருக்கார் இதுதான் வதந்தி நாட்டுக்குள்ளே இந்த விஷயம் மட்டும் ரொம்ப வேகமாக பரவுது வதந்தி மட்டும் ரொம்ப வேகமாக பரவியது அப்போ ஜீவேதங்கள் அளவில்லை ஒவ்வொரு ஜீவனும் வேறு வேறு அந்தக்கரணம் மைந்தனை செய்தையும் அளவில்லை அவர்களில் ஈடுபடக்கூடிய கர்மங்களும் வேறு வேறுவாக இருக்கிறது ஆவாம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி அப்போ கர்ம காண்டத்திற்கு அதிகாரி யார் உபாசனா காண்டத்தின் அதிகாரி யார் ஞான காண்டத்தின் அதிகாரி என்று முதல்ல அந்த ஒவ்வொரு காண்டத்துக்குள்ள உள்ள போறப்பையும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி எல்லா வைரட்டமும் செக் பண்ணி அந்த அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படுது காலேஜ்களில் இருக்கு இல்லையா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் அட்மிஷன் வாங்கணும்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அதெல்லாம் அப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால் ப்ளஸ் டூ முடித்தவுன்னே எதுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அந்தந்த தகுதிகள் இருந்தால் மட்டுந்தான் அவர்களுக்கு அதுபோல் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குபம் நோக்கி இவர் நினச்ச மாதிரி போய் அங்கே பாடம் படிச்சிட முடியாது இவருடைய தகுதிகளுக்கு ஏற்றார் போல தான் அந்த கோர்ஸுக்கு அவரை அலோ அளவு பண்ணுவாங்க அந்த கோர்ஸில் என்ன பாடம் உண்டோ அதுதான் அவருக்கு சொல்லப்படும் அதுலேயும் அந்த கோர்ஸ் மூணு வருஷம்னா முதலாம் ஆண்டு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க எடுத்த உடனே மூணாம் ஆண்டு பாடத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க முதல்ல பேசிக் பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் கடைசியில் அந்த நிறைவான பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பலங்கள் காட்டுவோன போல் நம்ம நம்முடைய அதிகாரிகளில் நம்ம நேரம் சிலர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க சாமி நான் பிரம்மசூத்திர பல படிச்சிருக்கேன் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்வாங்க நமக்கு பயமாக இருக்குது அவங்க சொல்கிறது பார்த்தா பயமாக இருக்கும் ஏன்னால் பிரம்மசூத்திரம் நம்மளே படிக்க முடியாது அந்த பிரம்மசூத்திரம் நான் படிச்சுருக்கேன் சாமி அது இவங்க உரையை கேட்டிருக்கேன் அவங்க இது பண்ணால் இந்த புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வசாதாரணம் சொல்லுவாங்க சரி அவங்கள வந்து உற்சாகத்தை கெடுக்க கூடாதுன்னா அப்படியா ரொம்ப நீங்க பிரம்மசூத்திரம் படிச்சுங்க ரொம்ப பெரிய ஆளுந்தா அப்படின்னு சொல்லிக்கிறோம் பிரம்மசூத்திரம்ன்றது முதல்ல அவங்க தத்துவபோத பாடமே தொடங்கலை தத்துவபோதம் ஆத்மபோதம் இந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் முறையா படிச்சு ஓனா புரிஞ்சு வந்து இதுல கேள்வி பதில்கள்ல ரொம்ப தெளைத்து போனவர்கள் கொஞ்சம் அறிவு ஷார்ப்பா இருக்கணும் கேள்வி பதில் ரொம்ப கேட்கறதுல இப்ப கேட்கிறாரு இது போல கேள்விகள் கேட்கக்கூடிய திறன் வந்தால் தான் எது பொருந்தும் பிரம்மசூத்திர பாடமே பொருந்தும் படித்து படித்து கேள்விகளில் கரை கொண்டு இருக்கணும் அப்படி இல்லாதவர்களுக்கு பிரம்மசூத்திர பாடம் தேவைப்படாது கொஞ்சம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு பகவத்கீதை பாடம் வேணும் இதை எப்படி சாமி பின்பற்றுறது இதை எப்படி நான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்றவங்களுக்கு பகவத்கீதை வேணும் அது இல்லாமல் நான் பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரவர் அதிகாரங்கள் அதற்கு அவர்கள் கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா அவர்களுடைய அவர்களுக்கு நேரம் கொஞ்சம் இருக்குது அதற்குரிய கருவிகள் கொஞ்சம் கிடைக்கிது போல் இருக்கு எனது புஸ்தகமோ அல்லது காதில் கேட்கறதுக்குரிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ கிடைக்கும் போல் இருக்குது அதனால் என்ன பண்ணிடுறாங்க அதை கேட்டுறாங்க கேட்டது அவங்க என்ன சொல்கிறாங்க படித்ததாக சொல்கிறாங்க அப்படி கிடையாது அதுக்கு அதிகாரி தன்மை வேண்டும் அதனால பழைய முந்தை முந்தைய காலத்தில் எல்லாருக்கும் இந்த பாடம் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னது அதுதான் இந்த குற்றம் ஏன் வந்தது பிராமணர்களை பற்றிய ஒரு குறை குறைபாடு நாம் எல்லாம் சொல்லிகிட்டுருக்கோமே எதனால் குற்றம் வந்தது அவர்கள் எல்லோருக்கும் என்ன சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்க இந்த பிரம்ம பாடத்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டா ஏன் அவர் பிராமணர்கள் ஏன் பிரம்ம யம நசிக சிறுவனுக்கு அவர் என்ன சொன்னார் மூணு வாரம் கேட்டு கொள்ள சொன்னார் போய் மூணு நாள் அங்கே வாசலில் யமதர்மராஜனுடைய வீட்டு வாசலில் போய் கிடக்கிறாரு அங்கே சிப்பந்தி எல்லாம் யமதர்மனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க செல்லில் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு ஒரு பையன் வந்திருக்கான் அவ சரி உள்ள கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்கள் நான் வந்து வந்தோடனே அவசரமாக வெளியே போயிருக்கேன் நிறைய உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களை எடுக்கிற வேலை நானே ஸ்பாட்டில் இருந்து கவனிக்க வேண்டியது ஒன்று ரெண்டு நாள் ஆளை நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மூணு நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டார் யமதர் மகராஜனுக்கு பூலோகத்தில் மூணு நாள் வேலைன்னா என்ன நடந்துருக்கும் அப்போ அவ்வளோ பெரிய வேலை வர்றப்ப அவன் உள்ளே வரமாட்டேங்கலாம் வெளியவே உட்கார்ந்துருக்கான் சரி அப்போ நான் வந்து பார்த்துக்குறேன் என்றார் உள்ளே வந்தால் இவனை பார்த்தா நெருப்பு போல இருக்கான்னு சொல்கிறேன் நெருப்பை நேரிலே பார்ப்பதை போல பிரம்மச்சாரின்னு சொன்னாலே பண்ணி அப்படின்றாங்க பாடத்தில் வருது பின்னாடி வருது நெருப்பு போல இருக்கலான்றான் அப்போ இவனுக்கு கை ஓடலை காலம் ஓடலை யம தர்மராஜா உலகத்தையே பயமுறுத்திட்டு வர்றாள் யார் இவரை இவன் அந்த பையன் பயம்பெறாமல் இருக்கான் அப்புறம் தம்பி இப்படி ஆகிப்போச்சு எனக்கு கொஞ்சம் வேலையாயிடுச்சு உன்னை காக்க வச்சுட்டேன் அதுவும் நீ பிராமண சிறுவன் வேற சொல்கிறாங்க மூணு நாள் வந்த விருந்தினர்களை காக்க வைக்கிறது தப்பு அதுவும் பிராமணன் ஆகிய உன்னை காக்க பெரும் தவறு அதுக்கு பிராய உனக்கு ஒரு மூன்று வரம் தருகிறேன் கேட்டுக்கொள் அப்படின்னா சின்ன பையன்தானே இந்த வாமன அவதாரத்துல மாபளி சக்கரவர்த்தி மாட்டின மாதிரி இங்க யாரு மாட்டிட்டான் யமதர் முறாதே மாட்டிக்கிட்டான் சின்ன பையன்தானே என்ன கேட்க போறான் மிட்டாய் வாயின் கொடுக்கணும் கேப்பான் எங்க அம்மாட்ட கூட்டு போய் எங்க அப்பாட்ட கூட்டு போகணும்னு சொல்ல போறான் கொடுக்கணும் அதே மாதிரிதான் கேட்டான் முதல் வரம் கேட்டான் என்ன வரம் கேட்டான் என் தந்தை என்னை முன்பு போல என்ன வரவேற்கணும் கட்டி அழைச்சி வரவேற்கணும் அப்படின்னு கேட்டான் முன்பு போல என்னுடைய மகனை என்று ஆரத்தழுவி ஒருத்தர் வேலை அணிக்கிறேன் உக்கா முன்பு போட ஒரு சாமியாக வந்திருக்க என்னை ஏன்னா இவர் பூலோகத்தை விட்டு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கணக்கு பார்த்தா எமலோகத்துல மூன்று நாள் கழிஞ்சிருக்குன்னா பூலோகத்துல முந்நூறு நா முந்நூறு வருஷம் போச்சு அப்ப யார் அவங்க அப்பா எங்க போயிருப்பார் மண்ணுக்கு போயிருப்பார் திரும்பி அவங்க அப்பாவை எடுத்து அந்த என்ன டெஸ்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல பண்ணி டிஎன்ஏ டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணி அவருடைய உருவத்தை கண்டுபிடிச்சி கம்ப்யூட்டரில் வரைஞ்சி அதே போல் ஆளை போட்டு அவருக்கு இந்த சாஃப்ட்வேரை லோட் பண்ணி இவர் என் பையனை தெரிய வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமாக சொல்கிறார் என்னுடைய தந்தை முன்பு என்னை மகனை என்று ஆற தழுவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே வாரத்தில் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு யமதரம் ராஜே முகம் ஆறுவேல் ரொம்ப சந்தோஷம் அதே என்ன எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது உனக்காண்டி நான் அதை செய்கிறேன் நீ உன்னுடைய தந்தையை முன்பு போல சென்று அன்போடு ஆற தழுவிக்கொள்ளலான்றார் அது முடிஞ்சு ரெண்டாவது வரம் முதல்ல கேட்ட வரம் தனக்காக ரெண்டாவது வரம் என்ன வரம் இந்த உலக நன்மை அடைய வேண்டும் பஞ்சாக்கினி வித்தை அது பேர் என்னது பஞ்சாக்கினி வித்தை அதை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா அந்த பஞ்சாகினி வித்தை கற்றுக்கொள்வோர்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அது சம்பந்தமான பாடம் ஓ இது ரொம்ப சந்தோஷமா சொல்லி தருவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாகினி அந்த அந்த வேள்வியை வளர்ப்பதற்கு என்ன மாதிரி எத்தனை செங்கற்கள் வைக்க வேண்டும் என்னென்ன ஆகுதிகள் இட வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அதில் எஜமானன் யாராக இருக்க வேண்டும் அதெல்லாம் சொல்லி பூர்ணாபுதி எப்படி தர வேண்டும் அதனுடைய பலன் என்ன என்னென்ன மாதிரியான ஆகுதிகள் கொடுத்தா என்னென்ன பலன் கிடைக்கும் பஞ்சாபி நிகழ்த்தி பக்குவேறு அனைவரும் பாடம் நடத்திட்டார் அவருக்கு ரொம்ப நாள் அந்த சப்ஜெக்டை கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஓரளவுக்கு அவருக்கு லெக்சர் கிடைக்காம இருந்து நல்லா தரோவை சொன்னார் பையன் கேட்டுக்கிட்டால் கேட்டுட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த பையன் வெறுமன தலையாட்டி கேட்டானா படிச்சிருக்கானா இதை வந்து உண்மையிலேயே உள்ள வாங்கி வச்சிருக்கானு சந்தேகம் கேட்டுட்டார் தம்பி நான் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை திருப்பி சொல்லு அப்படின்னு ஒண்ணு விடாம முழுச அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ யம ஆச்சரியம் தாங்க முடியல சொன்னாரு தம்பி இந்த பஞ்சாக்கி நிலத்தை இனிமே உன் பெயராலேயே அழைக்கப்படும் இந்த பெயர் கொடுக்கிற விஷயம் யம தொடங்கி வச்சது நச்சுக்கேத்த பஞ்சாங்கினி வித்தை என்றே அழைக்கப்படும் அப்படின்னா அவனுக்கு அவனுக்கு சந்தோஷமெல்லாம் இல்லை இன்னொரு வரம் பாக்கிருக்குல சரி சரி மூன்றாவது வரம் கேள் அப்படின்னா மூன்றாவது வரம் கேட்கிறப்பதான் என்னது இந்த பூலோகத்தில் அதாவது சிலர் மனிதன் இறந்த பின்னும் ஒரு சிலர் இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் மரணம் சம்பவித்த பின் ஏதோ ஒன்று இருக்கிறதென்று சொல்லுகிறார்கள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் இந்த மரணத்தின் இரகசியம் என்ன மரணத்தின் இரகசியம் என்ன இதை எனக்கு போதனை செய்ய வேண்டுமா எவகர்மராக எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் நம்ம மடியிலே கை வைக்கிறான் நம்மளுடைய நம்ம தொழிலே எது ரகசியம் மரணத்தின் ரகசியம்தான் அவனுடைய தொழிலே இந்த தொழிலுக்கே வெட்டு வைக்கிறானே இதை நாம் இவனுக்கு அன்பாக சொல்லி கொடுத்துட்டோம்னா யார் பிடிச்சிக்கிருவா மகேஸ்வரன் பிடிச்சுக்கிடுவார் உன்னுடைய வேலை என்ன அந்த யமதெரும உயிர்களை எடுக்கிற தொழில் மட்டும்தான் செய்யணும் அப்படின் சொல்லி கேட்பார் இரகசிய காப்பு பிரமாணத்தில் அதெல்லாம் சொல்லித்தரக்கூடாது ஆனால் இவன் வந்து வரம்ன்ற பேரில் கேட்டுட்டானே அப்போ சொல்கிறாரு தம்பி இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி அதிக பிரசிங்கித்தனமாக கேட்காத உனக்கு என்ன வேணுமோ வேற ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டுறாரு என்ன காட்டுறான்னா பெரிய இந்த பூலோக பரப்பை காட்டி இந்த பூலோகத்தினுடைய ராஜாவாக நீ இருந்து கொள் நீ விரும்பிய காலம் வரையிலும் ஆட்சி செய் விரும்பிய ஆயுளை உனக்கு தருகிறேன் நடன மாதர்களை தேவலோகத்து நடன மாதர்களை எல்லாம் காட்டி உரளோட ஆனந்தமாக இவன் வயசு எட்டு வயசு ஆனந்தமாக ஆடி பாடி உல்லாசமாக நீ இருந்து கொள் அப்படின்ற தேவள குபேரனுடைய பொக்கிஷத்தை கொண்டு வர சொல்லி பொக்கிஷத்தையே திறந்து காந்திரா இதில் என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ எல்லாம் உன்னுடைய ஆக்கிக்கொள் அப்படின்னா ஆஹ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சாமையின் ராஜா த இதெல்லாம் காட்டி எனக்கு அந்த ஆத்ம மரணத்தின் ரகசியத்தை சொல்லித்தர மறுக்கிறீர்கள் என்றால் இவை காட்டிலும் எதுதான் முக்கியம்னு தெரியுது அதுதான் முக்கியம் கது அதனாலேயே எனக்கு அது வேணும் அப்படின்னா இவ்வளவு காட்டிதான் அப்போ உறுதிப்படுதில்லை அவர் சொல்றது உறுதிப்படுது எது அது பெரிய விஷயம் அப்படின்றீங்களே அதனால எனக்கு அது வேணும்னா கொடுத்தா அப்போ யமதர்மராஜன் என்ன அவருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பையனை டெஸ்ட் நடக்கும் பொன்னிலம் மாதராசை பொருந்தினராக இருக்கிறானான்னு டெஸ்ட் பண்ண பொண்ணை காட்டினார் என்னது மண்ணை காட்டினார் அப்புறம் மாதரை காட்டுறார் அந்த பாருங்க அந்த பட பாடம் வந்து ஏதோ கதை மாறி போகுது நமக்கு பாடலில் எழுதுறப்ப அதை எடுத்து எழுதுகிறான் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் இந்த இவன் வந்து அதை பொருந்தி இருக்கிறானு டிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்குறான் அப்போ இந்த பாடம் நடத்துறதுக்கு அவர் தயாராகிட்டார்ன்றதான் அர்த்தம் இதெல்லாம் எப்போ அவனுக்கு காட்டி இதெல்லாம் வேணும்னு கேட்டாரோ அப்பயே அந்த பையனை எதுவாக ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் இந்த பாடத்தை உபதேசம் செய்வதற்கு அவனை ஏற்றுக்கொள்ள தயாராகிட்டான்னு அர்த்தம் தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை எடுத்து அவனுடைய கழுத்திலே போடுறான் ஏன்னா இது அசையாம மன உறுதியோடு தான் எடுத்து அந்த கேள் கேட்ட கேள்வியில உறுதியாக இருக்கிறானே அப்படின்னு அந்த மாலை எப்பொழுது அவன் கழுத்துல போச்சோ அது வந்து அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை என்ன பண்ணிருச்சாமா நிவர்த்தி செய்து விட்டதா இப்போ அவன் ஜீவனுமொத்த யானிக்க தயாராக இருக்கிறான் கேள்வி கேட்க வேண்டிதான் பதில் சொல்ல வேண்டிதான் அவர் யாராகிடுவாரு ஜீவன் முக்த ஞான் பாவ புண்ணிய கணக்குகளை அதை நிவர்த்தியும் செய்து விட்டார் அப்படின்றார் அப்பதான் கேட்ட கேள்வி என்னவே இந்த மரணத்தின் ரகசியம் ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது அது மாதிரி பூலோகத்துல வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஒன்று வந்து எனது பாதை மற்றொன்று வந்து நன்மை பாதைன்னு பேர் இந்த இனிமை பாதை அப்படின்றது வந்து உலக இன்பங்களை உலக விசை இன்பங்களை கொடுக்கக்கூடியது நன்மை பாதை என்பது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரே நேரத்தில் ரெண்டு பாதையில் பிரயா என்ன பிரயாணம் செய்ய முடியாது ஏதாவது ஒரு வழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு வழி என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் போய் முட்டி திரும்பக்கூடியது இன்னொரு வழி என்னன்னா போனால் திரும்பி வரவே வேண்டியதில்லை நம்ம எல்லாருக்கும் எந்த வழி வேணும் அது இருக்குது ஸ்ரேயஸும் அது பத்திரமாக இருக்கட்டும் அதான் சொல்லியாச்சு இல்லை போனால் திரும்பி வரமாட்டோன்னு சொல்லியாச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் போய் முட்டி முட்டி திரும்புவோமே ம் என்னென்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கு குறுக்கெழுத்து போட்டி அந்த படங்கள்லாம் போட்டு போட்டி சிறுவர் மலரில் படம் போடுவான் கேரட் அங்கே வச்சுட்டு இங்கே என்னது முயலை வச்சுட்டு இந்த முயலுக்கு வசிக்கிறது கேரட்டுக்கு செல்லுவதற்கு வழி காண்பியுங்களே அப்படின்னு போட்டு பென்சில் எடுத்துக்கிறோம் அந்த குழந்தைங்க ஒவ்வொரு அந்த அதை போட்டிருக்க வழியாக வழி காமிச்சு போய் போனால் ஒரு இடத்துல முட்டிக்கிறோம் அந்த வழி கிடையாது அப்போ இன்னொரு வழியில் எடுத்து அப்படி போனால் அதுவும் முட்டிக்கிறோம் அப்போ ரெண்டு மூணு வழியில் போய் ஒரு வழி எங்கே போய் சேர்ந்துடும் கேரட்டுக்கு போய் சேர்ந்துடும் இப்போ ஸ்ரேயஸ் என்பது அந்த நேரடியாக போய் சென்று சேரக்கூடிய இடம் ப்ரேயஸ் சார் ப்ரேயஸ் என்பது என்னது போய் முட்டி முட்டி திரும்பி வரக்கூடிய இடம் இப்போ நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு போய் போய் முட்டி தினே டைம் இருக்குல்ல நூறு வருஷம் கொடுத்திருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் முட்டி முட்டி திரும்பிட்டு கடைசி ஒரு வருஷம் போய் மொத்தமா போயிடலாம்ல அப்படின்றதான் இப்ப உள்ள நலனை ஆக இந்த நச்சிக்கேத்த இந்த ஆத்ம போதனைகளை மிக அருமையாக செய்யக்கூடிய அந்த கட்டோ உபனிஷத்து அதுக்கு பேர் என்னது கெட்டோ உபனிஷத் ஆத்ம வித்தியை மிக எளிமையாகவும் மிக நல்ல உருவகங்களை கொண்டும் நல்ல ஓமானங்களை கொண்டும் முறைப்படுத்தி நடத்திய பாடம் யமதர்மராஜன் நச்சிக்கேத்த நடத்தினார் ஆதிசங்கராச்சாரியார் காலடியிலே எட்டு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய கிராமத்திலே இந்த நச்சிக்கேத்த நாடகம் என்பதை கிராம அந்த கூத்து பண்ணுவாங்கல்ல தெருக்கூத்து நாடகங்களாக அவருடைய கிராமத்தில் நடந்திருக்கு அந்த கதையை அவர் பார்க்குறார் அதில் அதை நசிக்கேற்ற யமதர்மராஜனோடு போராடி அந்த கேள்விகளை கேட்பதை அவர் மனது அந்த பச்சை உள்ளத்தில் அது ப உடனே தான் மறுநாள் அவங்க அம்மாட்ட வந்து என்ன கேட்குறார் நானும் எங்கே போக போகிறேன் சன்னியாசம் போகிறேன் நானும் சன்னியாசி ஆக அந்த அம்மா அவ்வளோ சீரிஸெல்லாம் எடுக்கலை அறியாம்பா என்ன பண்ணால் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி பால் விட்டுறான் அப்புறம் போயிட்டு திரும்பிவொன்னு அம்மா நான் சன்னியாசி ஆகணும் வேற பால்லாம் கடவாயில் ஒளிஞ்சிருக்கு தொடச்சுக்கோன்னு முந்தானை வச்சு தொடச்சு விடுறான் இப்படி ஒவ்வொரு தடையும் அவனை எப்படித்தான் பாக்குறா பால் மனம் மாறாத சிறுவன் இவன் போய் சன்னியாசத்தை பத்தி பேசுறான்னு அது பெரிய விஷயம் ஆனா அவனுக்கு அதை பற்றி சீரீஸ் இல்லாம காட்டிக்கிறான் திரும்ப திரும்பி வந்து என்ன பண்றான் சன்னியாசி ஆகணும் சன்னியாசி ஆகணும் இல்ல இல்ல போய் பசங்களோட போய் விளையாட போகும் அப்படின்னு வருட்டி விடுறான் இப்போ பார்த்தா இந்த அம்மா நம்மளை இன்னும் குழந்தையார்த்தை நினச்சிட்டு இருக்கான்ட்டு நேராக பசங்களோட ஒருத்தன் பேர் வந்து என்னது மிருத்யோ இன்னொருத்தன் பேர் ஞானம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ராவனோ சோமனா குப்பனோ சுப்பனோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகளாக இருப்பாங்க அவருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸுகளாக ஒருத்தன் பேர் மிருத்யோ இன்னொருத்தன் பேர் ஞானம் ரெண்டு பேரை கன்சல்ட் பண்ணுறார் என்ன கன்சல்ட் பண்ணுறாருனா நான் நதிக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறேன் இவன் வந்து மிருத்தியும் வந்து காலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் முதலை பிடிச்சிட்டு கற்றுக்க கத்துற மரணம் ஓலம் விடுற அப்போ அந்த முதலையை என்ன சொல்கிற மாதிரி நான் அம்மாட்ட சொல்கிறேன் என்னது சன்னியாசி அதாவது இரண்டாவது பிறப்பு எடுத்தால் இவனை விட்டுற அப்போ முதலையை வந்து காலை எப்போ விடும்னால் இவன் சன்னியாசியாக தீட்சை தரப்பட்டால் காலை என்ன பண்ணிடுவான் விட்டுரும் அப்படின்னு கரையிலிருந்து அம்மாவும் கத்திர வாயில வயத்தில் அடிச்சுட்டு கத்திர என் பிள்ளை பிடிக்க மாட்டிக்கிட்டானே என்ன ஆகும் அம்மா நான் தான் சாக போகிறேன் எனக்கு சன்னியாசம் கொடு அப்படின்னு சன்னியா சன்னியாசம் ஆசைப்பட்டதையாவது கொடு நான் சன்னியாசி ஆகும் நான் உனக்கு சன்னியாசனம் கொடுக்குறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திர இப்போ சன்னியாசம் பெரு தருகிறேன்னு என்று தாய் சொல்லி விட்டதுனால இப்போ எத்தனாவது பிறப்பாகிருது த்விஜக த்விஜகன்னு இரண்டாவது பிறப்பு இப்போ முதல் பிறப்பில் பிடிச்ச எது விட்டுச்சு முதலை ஊற்றுச்சு ஒரு கரைக்கு ஓடி வந்தார் இது செட்டி இவராக பண்ணி வச்ச வேலை கரைக்கு வந்தவுடனே அம்மா விளையாட்ட சரி சரி வீட்டுக்கு வாங்க கூப்பிட்ற வரமாட்டேனா நீங்கள் தான் சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்ன இல்லை அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டா திரும்ப ஏதாவது உயிர் சாதம் அவளுக்கு ஒன்றும் தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில இருக்கிறது யார் மட்டுந்தான் ஒரே பையன்தான் அந்த பையனும் சன்னியாசம் ஆகி இவ என்ன பண்ணுறான் வேறு என்ன அதுபோல் தாய்மார்கள் தியாகம் செய்ததுனால்தான் இன்றைக்கு ஞானங்களை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அவள் அப்படியே வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே போய் சேர்ந்துட்டா இவர் கையில் ஒரு கைத்தடி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே காவியோடை தரித்து கொண்டு இருக்கிறார் கூட நண்பர்களாக யார் இருக்கிறார் மிருத்தியும் ஞானமும் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஞானம் தழுவிக் கொண்டே இருக்கிறான் மிருத்யு கடைசியில் முப்பத்தி ரெண்டாவது வயதி சொல்கிற மிருத்யு என்னை தழுவிக்கொள்ளு அப்படின்றான் கூடையே இந்த ஞானம்ன்ற சேர்ந்தே மிருத்தியும் சேர்ந்தேதான் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தா வருவார் அவதார கடமைகள் நிறைவு பெற்றவுடன் மிருத்துவ என்ன பண்ணிக்கிறாரு இவரை தழுவிக்கொள்கிறார் அப்படின்றது நம்மளை போல ஆட்களுக்கு மரணம்னு சொல்லணும் அவங்களுக்கு அவர்களே மிருத்யுவை என்ன பண்ணிக்கிறாங்க தழுவிக்கொள்கிறார்கள் அப்படின்னு அப்ப இந்த நச்சிக்கேத்த நாடகம் ஒரு சங்கராச்சாரியன் என்ற ஒரு சிறு பையனை சங்கரன் என்ற ஒரு சிறு பையனை சங்கராச்சாரியனாக மாற்றி விட்டது அது வந்து திக்விஜயங்கள் செய் முதல்ல நேர கௌட ஆஹ் கோவிந்த பகவத் பாதர் நர்மதை ஆற்றன் கரையிலே குகைகளிலே வைத்து அத்வைத சித்தாந்தத்தை போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க தேடி கண்டுபிடிச்சு போயிடுறார்கள் போனா அங்க என்ன நடக்குதுன்னா நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்காங்க நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க குருவோ வயசு தொண்ணூறுக்கு மேல படுக்கையில இருக்கிறாரு உள்ளுக்குள்ள சாஸ்திர புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாம் மலைமழையாக குவிந்திருக்கின்றன எல்லாம் எது போல இருக்குன்னா தில்லையில கதவுக்குள்ள மூடி வச்சிருந்தாங்கல்ல திருமுறைகளை பூட்டி வச்சிருந்தாங்கல்ல என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அது இருந்ததா சாஸ்திரங்கள் சரி இத்தனை பிரம்மச்சாரிகள் நல்லா இருக்கிறாங்களே ஏதாவது செய்யவங்க அவங்களுக்கு அது அதனுடைய பெருமை ஒன்றும் தெரியல குரு இருக்கா சாப்பாடு போடுறாங்க தினந்தோறும் வேதம் போதுலாம் நம்மளை பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் இந்த என்ன சாஸ்திரம் இது அதை என்ன எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் அதில் என்ன கேள்வி கேட்கும் குருவுக்கோ முடியலை அவரோ படுத்துக்கிடக்கா யாராவது வருவாங்க யாராவது வருவாங்கன்னு காத்துட்ருக்கார் இந்த சின்ன பையன் போய் நின்று கேட்குறேன் எட்டு வயசு நின்று கேட்குறான் யாரப்பா என்னென்ன இந்த மாதிரி தன்னை பற்றி செய்து கொள்ள சாஸ்திரம் விழுந்து கொள்ள அப்போ எதுக்குப்பா வந்தேன்னா அத்வைத சித்தாந்தம் நலிவடைந்து கொண்டே வருகிறது ஞான மார்க்கம் வே வேதாந்தத்தின் ஞான காண்டம் நலிவடைந்து உன்னை வருகிறதை அதை எப்படியாவது போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு என்ன நான் ரொம்ப பெருசாக பேசுகிறானே சரி ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்போம்னு சொல்லிட்டு விஷ்ணு சகசிரநாமம் இருக்குல்ல விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பொருள் எழுதி கொண்டு வா அப்படின்றாள் அப்போது விஷ்ணு சகஸ்திரநாமம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அது அப்போது அது போகிறாரு பொருள் அதுக்கு இறக்கியானம் எழுதி கொண்டு வந்து குருக்கிட்ட வாசிக்கிறார் அப்படியே இறங்கி அந்த வயசான குரு ஒரு சின்ன உயரமான குன்றில் உட்கார்ந்துருக்கார் கீழே உட்காந்து பேசிக்கணும் வர்ற சீடர்கள் கீழே தான் பேசிக்கணும் இறங்கி வந்து அவன் ஆற தழுவி அப்படியே கூட்டு உள்ளே கொண்டு போகிறார் கொண்டு போனால் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எப்படி இருக்குது கரையா நிறைத்த நிலையில முதல் தடவை சங்கரார் பார்க்குறார் என்னது குருவே இதெல்லாம் என்ன குருவே அப்படின்னா இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் பிரஸ்தான திரையங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது அப்படியே ஓடி போய் அதை அப்படியே அழைச்சு என்ன பண்ற கட்டி பிடிச்சுக்கிறான் புரியுதா அப்ப அதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொன்றா எடுத்து எழுதி அதை படிகளை திருத்தி அதுல பிள்ளைகள் என்னென்ன விட்டுப்போச்செல்லாம் சேர்த்து அதுக்கு தான் பாஷ்யம் எழுதுறாரு என்னது உபநிடதங்கள் அது பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இதெல்லாம் முதல்ல எடுத்து அதுக்கு வியாக்கியானம் எழுதி கொடுக்குறாரு அவர் அதை தொற்றுக்களை என்ன என்ன நடந்திருக்காரு இன்றைக்கி நாம் படித்திருக்க பாடங்கள்லாம் கையில் கிடச்சிருக்காரு அதற்கு படிக்கிறதுக்கு விளக்க உரையும் சேர்த்து எழுதி வைக்கிறார் எல்லாம் எத்தனை வயசில் முடியுது பதினாறு வயசில் அது முடிஞ்சிது பதினாறு அவருடைய ஆயுள் காலமும் முடியுது வந்து அணைச்சிக்கிற அப்புறம் இவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து இன்னொரு வருஷம் அவருக்கு ஆயுள் நீட்டித்து கொடுக்கப்படுகிறது அப்புறம் தான் சங்கர திக் விஜயம் தேசாந்திரமெல்லாம் போய் சமண பௌத்த சமயத்தவர்கள் சார்வாலக்கர்கள் மற்ற எல்லாரையும் கண்டு கர்மகாண்டிகள் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களையே பூர்வ மீமாசை கர்மகாண்டிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற மதத்துக்காரர்களெல்லாம் ஈஸியாக சந்தித்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் குமாரிலப்பட்ட அப்புறம் மண்டலமிஸ்ரா போன்றவர்களை சந்தித்து அவர்களோட வாதத்தில் ரொம்ப டஃப் மண்டனமிஸ்ரா வீட்டுக்கு போகிறார் அங்கே திரி கொடுக்கப்பட்டுக்கிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே நேராக போக முடியல மேலே வழியாக அந்த கூரை வழியாக மேலே போய் அந்த விருந்தினர் பாகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் வேதவியாசனம் வந்திருக்கார் அங்கே எல்லாம் முடிஞ்ச உடனே வாதத்துக்கு தயாராகிறாங்க கண்டிஷன் என்னன்னு இப்போ நடைபெறக்கூடிய பூர்வ மீமாசை உத்தர மீமாசை வாதத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதான் மண்டனமிஸ்ரா வெற்றி பெற்றால் சங்கரர் வந்து எதுக்கு வந்துடணும் கிரகஸ்தராக வந்துடணும் மண்டடமிஸ்ரா தோல்விட்டால் சங்கரகிட்ட யார் வந்துடணும் புருஷம் ரெண்டு பேரும் சன்னியாசியா வந்துடும் அப்படின்னு சன்னியாசத்துக்கு வந்துடணும் ரெண்டும் ஒத்துக்கிட்டாங்க வாதங்கள் பல நாள் தொடர்கின்றன ரெண்டு பக்கமும் வெற்றி தோல்வி வந்துக்கிட்டு தான் இருக்குது இறுதியில் மண்டடமிஸ்ராவை வெற்றி அந்த அம்மா அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் அந்த அம்மா பேர் என்ன உபய பாரதி உபய பாரதி அம்மா அதை ஒத்துக்கிற மாட்டேன் கணவனும் மனைவியும் சேர்ந்ததுதான் ஒரு ஒரு நபர் தான் இவரை நீங்க பாதிதான் வெற்றி கொண்டிருக்கீங்க என்னையும் வெற்றி கொண்டால்தான் இவரை வெற்றி கொண்டதா சொல்லிட்டு வந்துட்டாரு அப்ப அதுக்கு அந்த என்னது அறம் பொருள் இன்பம் மூணையும் இல்லையா அந்த இன்பத்து இன்பத்து பாலை பொறுத்த மட்டும் உள்ள கேள்விகளையெல்லாம் கேட்குறாரு இவர் எந்த பிரம்மச்சரியாக இருந்து சன்னியாசத்துக்கு வந்ததுனால கிரகஸ்த அனுபவங்கள் இவரிடத்துல இல்லை என்பதனால் அந்த அம்மா ஈஸியாக அவரை ஹேண்டில் பண்ணிருச்சு அதுக்கு கேட்டார் நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் நான் வந்து இல்லற விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு வந்து உங்களிடத்துலேயே வாதத்தில் கலந்து கொள்ளாமோ அதுக்குன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கெல்லாம் கால அவகாசம் தர்றேன்னு சொல்லிடுச்சு உடம்பை கிடத்தி விட்டு எங்கே போகிறார் காசி மகர் ராஜா இறந்த உடம்பிலே புகுந்து இல்லற தர்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இங்கே வந்து மீண்டும் வாதத்திலே கலந்து உபயவாதத்தையும் வெற்றி கொண்டு கடைசியில் ரெண்டு பேரும் சங்கரருடைய காலில் சாப்பிட்டான் விழுந்து என்ன ஆகிறாங்க சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்தான் சுரேஸ்வராச்சாரியார் அந்த அம்மா தான் சாரதா அம்மா இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய மடம்தான் நம்மளுடைய குரு மடமாக சுருங்கேரியனுடைய பீடாதிபதிகளாக இருந்து அதுக்கடுத்து வித்யா அந்த பரம்பரையில் தான் நாங்கள்லாம் ஆக இந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் வந்து கொஞ்சம் கிடையாது தன்னுடைய பால்ய வயசுல விவரம் தெரியாத காலத்துல இந்த நசிக்கேத்த கூத்து பார்த்துட்டு தானே அவருடைய மனம் இந்த நாட்டம் வந்தது இல்லையா அதனால கடவுபனிஷத் சங்கரவாசிய விளக்க உரை தொடங்கும் பொழுது எல்லா உபனிஷத்துகளுடைய தொடக்க உரையிலயும் அவர் யாருக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவார்னா கோவிந்தருக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவார் தன்னுடைய குருநாதரை தவிர வேற யாருக்கும் என்ன பண்ண மாட்டார் கோவிந்தன்தான் தன்னுடைய குருநாதரும் கோவிந்தன்தான் தான் வழிபடும் தெய்வமும் அதனால் அது ரெண்டுக்கும் சூட் ஆகிரும் இப்போ நம்ம சாமி பண்ணுறாரில்ல வெங்க முத்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கத்தனை போட்டுறாருல அப்போ எல்லாத்துக்கும் அது சூட் ஆயிடுச்சு அதுபோல் கடோபனுஷத்தினுடைய தொடக்க முறை தொடங்கும் பொழுதே முதல்ல வரியே எப்படி எழுதுறாருனா பிரம்ம யார் யம அந்த ஸ்ரோதாவாக இருந்த நச்சிக்கேத்தஸுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் சொல்லி தொடங்குகிறேன் வேறு எந்த பாஷியத்துலேயும் இல்லாத புதுமை எதில் இருக்குது ஏன்னா அப்போ என்ன மனசு அவர் மனசில் எது பதிஞ்சிருக்கு நச்சிக்கேத்தஸுன்ற கேரக்டர் அது அவர் மனசில் ரொம்ப ஏன்னா அதுவும் அவர் வாழ்க்கையவே என்ன பண்ணிருச்சு மாற்றிக்கொண்டது என்பதனால் பிரம்ம வித்யாச்சாரியன் என்னுடைய நமஸ்காரங்கள் சொல்லி தான் பாடமே தொடங்குறேன் அப்போ இங்க வந்து எப்படி போயிடுச்சு வேதங்கள் வேதங்கள் அப்படின்னு சொல்றதுல கர்மகாண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் கர்மகாண்டத்துக்கு பூர்வ பூர்வம்னு பேரு பூர்வ மீமாசை ஞான காண்டத்துக்கு சித்தாந்தம்னு பேரு அது வந்து உத்தர மீமாசைன்னு பேரு அப்ப முதல்ல சொல்லுது பயமுறுத்து தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சா உனக்கு தண்டனை நீ பாவம் செய்தால் நீ என்ன பண்ணணும் அனுபவித்து தீர்க்க வேண்டும் சொல்லிடுது இங்கே என்ன சொல்லுது யான காணத்தில் என்ன சொல்லுது ஞானிகளுக்கு பாவமெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படி பிரார கர்மத்தின் வசத்தாக ஆகாமிய கர்மம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அதையும் யார் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் வர்களும் வாங்கொண்டு செல்வார்கள் அவர்களுக்கு எந்த கணக்கையும் ஒட்ட விடாம என்ன பண்ற தீர்த்து விடுறார் அளவில் செய்கையும் அளவில்லை ஆவாம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பழங்கள் காட்டுவனபோல் அப்ப வரக்கூடிய மாணவனுடைய தகுதி என்ன என்பதை தெரிந்து தான் அவனை எந்த வகுப்பில் போடுறதுன்னு முடிவு பண்ணுவான் நீங்கள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மாத்துறப்ப அந்த ஸ்கூலில் இவன் சிக்ஸ்த்து முடிச்சுட்டா செவன்த்துன்னா உடனே எடுத்துக்கிற மாட்டாங்க அந்த பையன் என்ன பண்ணுவாங்க டீச்சருங்க கேள்வி கேட்டு பார்ப்பான் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப சிக்ஸ்த்து ஒரு வருஷம் படிக்கட்டுங்க அவங்க பையன் அப்படின்வாங்க இருக்குதானே அன்னைக்கு நல்ல டீச்சர்கள் இருந்தாங்க நல்ல பேரண்ட்ஸ் இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது என்னது சிக்ஸ்த்துல இருந்து செவன்த்து போகாம எயித்து போக முடியுமான்னு தான் பாக்குறாங்க சின்ன சின்ன குழந்தையா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு பாக்குறாங்க கோல்டு மெடல் வாங்கணும் பாக்குறாங்க கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்ற அந்த கான்செப்டே தப்பு அதுக்கே போகக்கூடாது குழந்தைகளை அப்படியெல்லாம் ரேங்க் மார்க் எல்லாம் போட்டு என்ன பண்ணக்கூடாது பிரிக்கவே கூடாது பூ வளர்ந்து பின் பழங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம் கர்ம காண்டம் யாருக்கு உகந்தது உபாசன காண்டம் யாருக்கு உகந்தது ஞான காண்டம் யாருக்கு உகந்தது என்று பிராமணர்கள் அந்த காலத்தில் கரி கரு தான் செய்து வந்தார்கள் பிராமணர்களாக இருந்தாலும் கூட பிராமணர்களுக்கு பிராமணர்களை பாடம் சொல்லி தரவில்லை ஏன்னா துஷ்டனுக்கு இந்த பாடம் சொல்லித்தந்தால் என்ன பண்ணிடுவான் நாட்டில் தீங்கை விளைவித்து விடான் என்று சொல்லி பிராமண ஜாதியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட இந்த ரகசியத்தை ஒருபொழுதும் அவர்கள் சொல்லித்தரவில்லை மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் நல்ல அறிவு பிரகாசம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை ரகசியமாக அழைத்து இந்த வித்தையை என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் நாம் மீனாக இந்த பழி போடுறோம் அவங்க மேலே பழி போடுறோம் முன்னாடி நடந்த விஷயங்களில் நிறைய விஷயங்களுக்கு பழி போடுறோம் ஆனால் இந்த சத்தியகாமன் ஜாப்பால மகரிஷி கதையில் பார்க்குறப்ப அவர் வந்து ஜாதியெல்லாம் பார்க்கலை அவன் பையன் வர்றான் உண்மையாக படிக்கணும்னு ஆசைப்பட்றான்னா உபனிஷத்து சொல்லுது அவனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க குருகுலத்தில் சேர்த்து கொள்ளுகிறான் அப்படி தான் கதை இருந்திருக்கு சங்கராச்சாரியாருடைய நாலு சீடர்களில் சுரேஸ்வராச்சாரியார் மட்டும்தான் பிராமண குலத்தை சேர்ந்தவர் மற்ற மூன்று பேரும் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் தெரியாது போகிற போக்குள்ள அவரோடு சேர்ந்துக்கிட்டவங்க அவ்வளோதான் ஆக அவர்கள் பெரியவர்கள் ஒரு காலம் என்ன காட்டலை வேதம் காட்டவில்லை வேதத்தை தொகுத்த வேதவியாச மகரஷியே பிராமணர் தந்தைக்கும் ஏதா மீனவ பெண்ணுக்குமாக பிறந்தவர்ன்றதுனால அது வந்து கலப்படமாகிய குளம் பொதுவாக பிராமணர்கள் கலப்படமாக குளம் இருக்கிறவர்கள என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் வேத அத்தியாயனமே யாரை வச்சுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ரிக் யஜூர் சாமா அதர்வனன்னு பகுத்து காட்டியதே வேத வியாசர் அதனால பிராமணர்கள் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளவே முடியாது அதனால் அந்த வேதங்கள் நம்ம நாட்டில் இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் அப்போ வேதங்கள்லாம் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுறவங்க தவற செய்பவர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அதுபோல பிராமண குலத்திலையும் ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவறு செய்துட்டாங்க அதை பிராமண குலத்தின் மேலே மொத்தமாக என்ன பண்ணக்கூடாது வழி போடக்கூடாது அப்போ அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் கர்ம காண்டமோ உபாசன காண்டமோ யான காண்டத்திற்கோ அதிகாரிகளாக ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாருக்கும் எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுக்க மாட்டார்கள் நம்முடைய சின்னயா மிஷனுடைய வேதாந்த குருகுலத்திலேயே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மசூத்திர பாடத்தை நடத்த மாட்டாங்க பிரம்மசூத்திர பாடம் எப்போ நடத்துவாங்கன்னா பிரம்மச்சாரி தீட்சை எடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே தொடர்ந்து இருந்தாங்கன்னா குருஜியே தனியாக ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பிரம்மசூத்திரத்துக்குன்னு அப்போ போய் படிச்சுக்கலாம் ராமகிருஷ்ண மடத்தில் பிரம்மச்சாரியராக ஒரு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு அவர்களுடைய அந்த தன்மையை பொறுத்து எங்கே அனுப்புவாங்க வேதாந்த பாடம் படிக்கிறதுக்கு வேலூர் மடத்துக்கு அனுப்புவாங்க உடனடியாக எல்லாத்தையும் என்ன பண்ணி கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுக்க மாட்டார்கள் இங்கேயும் நம்ம மடத்துலேயே வழக்கு இருந்திருக்கு ஆரம்பத்தில் வந்தவுடனே பாராயணம் பண்ணி ஒப்பிக்கணும் மற்ற திருமுறைகளையோ அல்லது இந்த பதினாறு நூல்களையோ என்ன பண்ணணும் முதல்ல பாராயணம் பண்ணி படித்து ஒப்பிக்க தகுதி இருக்கா மனப்பாட சக்தி இருக்கா அதில் எல்லாம் ஒழுங்காக சொன்ன பின்னாடி தான் எது தொடரும் அப்புறம் பாடங்கள் தொடரும் அதனால் முன்னாடி இருந்தவங்க நடத்தின யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கு காவல் வேதங்கள் காவல் வேதங்கள்லாம் நம்மை ரட்சிக்கக்கூடிய வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் மூவகை ஆடை என்ன ரெண்டையும் பூர்வ பட்சத்துல என்ன சொல்லியிருக்குன்னா தவறு செய்பவன் அதாவது பாவ புண்ணியம் கருமங்களை செய்தவன் அதனுடைய விளைவுகளாகிய பாவ புண்ணியங்களை அனுபவித்துத்தான் தேர்க்க வேண்டும் இன்னொன்று என்ன சொல்லிருக்கு உத்தர இந்த ஞான காலத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படி பாவ புண்ணியம் என்றெல்லாம் ஒன்றுமில்லை அதை ஞானத்தினாலே இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்றது நாம இல்லாமல் போய்விடும் பாவ புண்ணியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டு கருமபூமிக்குள்ளே போய் என்ன பண்ணக்கூடாது எந்த சேட்டையும் பண்ணிருக்க ஆன பாபிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிரும் என்பது பொய்யோ ஈனமாம் பல ஜென்ம சஞ்சிதவினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சொடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே ஏன் தம்பி இவ்வளவு ஏன் கர்மகாண்டத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ மறந்துட்டியால் அவரவர் செய்த வினைகளின் பலன்களை அவரவர்களே அனுபவித்து தீர வேண்டும் கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு அவரவர்கள் செய்தவனைக்கு என்ன பண்ணிக்கலாம் தக்க பரிகாரங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கே அப்போ பாவம் செய்தவன் பரிகாரம் செய்தால் என்ன ஆயிரும் தீர்ந்து போயிடும்னு சொல்லியிருக்குலப்பா கர்மகாண்டத்திலே கூட தீர்ந்து போயிடும்னு சொல்லியிருக்குன்னு அதையும் ஞாபகப்படுத்தார் என்னென்ன செஞ்சா போயிடுவான் தானம் மந்திரம் விரதம் ஓமம் இவைகளால் தவறு தவிரும் என்பது பொய்யோ பாவி பாவிகள் என்ன பண்றாங்க நரகத்தை அடைவார்கள் அது உறுதி அதுல இருந்து கர்மங்கள் செய்யும் பொழுது அவற்றிலிருந்து என்ன பண்ணிடுவாங்க தப்பித்து கொள்வார்கள் அவற்றிலிருந்து அவர்களுக்கு விலகி போவோம் ஆனா ஒன்று ஒன்று பாவம் செய்யறோம் பிராய கர்மம் செய்து அதுலருந்து விடுபடுறோம் திரும்பியும் திரும்பியும் என்ன செய்யணும் நல்ல காரியம் செய்யணும் திருப்பையும் பாவம் செய்கிறோம் திரும்பியும் பிராயசித்த கர்மம்னு இப்படியாக போச்சுன்னா அந்த பிராயசித்த கர்ம ரூல்ஸை என்ன பண்ணிடுவாங்க பெரியவங்க மாற்றி விட்டுருவாங்க எதுனா ஒரு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாவம் பண்ணிப்புன்றது எதுக்காண்டி தப்பு எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சிட்டு போய் பாவம் பண்ணிப்பு கேட்கறதுக்கா அப்படி போயிட்டுருக்கு இப்போ தப்பெல்லாம் செய்யறது ஒரு பாவம் பண்ணிக்கணும் திரும்ப போய் தப்பு செய்யறது பாவம் பண்ணிக்கும் இப்படி போயிட்டுருக்கு இந்த பிராய சித்த கர்மம் அப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்காண்டி செய்யல அவங்க அதாவது தவறு செய்து ஐயோ நாம் செய்தனால பல துன்பம் நேர்ந்து விட்டதே அப்படின்னு சொல்லி மனதால் உணர்ந்து அழுது இந்த இந்த தவறை இனி நான் ஜென்மத்திற்கும் செய்ய மாட்டேன் எனக்கு இதுல இருந்து விடிவு காலம் கிடைக்குமான்னு சான்றவர்கள் போய் கேட்க அவங்க சொன்னாங்க சரி சரி சரி விடு விடு கவலை விடு நடந்தது நடந்துருச்சு சாமி அதுல இருந்து எனக்கு மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்ப என்ன சொல்றாங்க இது தானங்களை செய்ய அதை செய்ய அதை செய்ய உன்னுடைய பாவங்கள் என்ன ஆயிரும் போயிடும்னு யாருக்கு தான் சொல்லியிருக்கு அதை தவறை நினைத்து வருந்தி நீ அங்கே தவறு செய்ய மாட்டேன் உறுதி ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் பிராய சித்த கருமான் என்ன நடக்குதுன்னா செய்யறது பூரா தப்பு நம்ம மாண்புமிகு அரசியல்வாதிகள் எல்லா தப்பு செய்கிறது எல்லா பிராய ஹோமங்களும் செஞ்சிகிட்ருக்காங்க எங்கே போய் முடியும் பூரா இப்போ மேலே அக்கௌண்ட்டு வச்சிருக்கவன் குழம்பி போயிடுவான் இந்த பிராயசித்தர்மத்தை எந்த அக்கவுண்ட்ல எழுதுறதுன்னு குழம்பி போயிருவான் ஈரமாம் பலஜன்ம சஞ்சிரவினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடும் கர்ம காண்டத்தில் எப்படி பிராயசித்தர்மம் செய்தால் பாவ புண்ணிய கர்மங்கள் அதாவது புண்ணிய பாவகர்மங்கள் விலகி போகும் என்பது சொல்லப்பட்டதோ அதுபோல் ஞான காண்டத்தில் ஞானாகினியினாலே எத்தனை சஞ்சீதவினை இருந்தாலும் அத்தனையும் என்னாயினும் நீங்கி போகும் என்று எடுத்துக்கொள் சாஸ்திரங்கள் ஒருபொழுதும் பொய் சொல்லாது என்று இது கேள்வி பதினேழை நிறைவு செய்கிறார் நாளைக்கு கேள்வி பதினெட்டு இந்த பதினேழாவது கேள்வி ஒரு தரவை திருப்படுத்திடலாம் இல்லை பதினாறுலேருந்தே படிக்கலாம் பதினாறிலிருந்து நாப்பத்தி ஏழாவது கவி யோக ஞானமே முத்தியை தரும் எனில் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினால் சில சில முத்தர்கள் ஏன் என்றார் மோகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேவோ ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்று அறிவாயே இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என்பதம் அசையாமல் விளக்க வேண்டும் என்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன் துலக்கமான கண்ணாடியை அடிக்களித்துலக்கினால் பழுதன்றே அலக்கன் மாற்றிய தேவரின் எனக்கு உரையமிரங்கள் தவித்தாரே கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் இணையாடும் ஐயனே குருவே எவராயிலும் அனுபவித்தாரன் தருமங்கள் என்ற வசனமும்மதிதம் வேவர் துய்ய ஞானத்தி சுடும் என்ற வசனமும் துணிவது எப்படினார் ஜீவ வேதங்கள் அளவில் செய்கையும் அளவில்லை ஆபவாம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அளர்ந்து பின் பலங்கள் காட்டுவனபோல் ஊர்வம் சித்தாந்த காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காந்தம் ஊவகையாக ஆணபாதிகள் அரைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தான மந்திர விரத ஹோமங்களால் தவிர என்பது பொய்யோ ஈனமாம் பல ஜன்ம சஞ்சிதரின் எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் பெரும் இன்றைக்கு இந்த தந்தை தாயாவானம் சாமரதி நாவாடும் சித்திலர் பவம்கவாணம் தந்தனினா இன்பம்கவாணம் சித்திலர் சானார்வாணம் என்னில் தானார்வாணம் சரணாகுவாணம் கோநாதிவாணம் அர்ப்போநாசவாணம் குரு சகநாத பவது ஓம் சகநாதமே குரு சரண ஷா <laughs>